மூன்றாவது நாள் வகுப்பின் தொடர் வகுப்பினை தொடங்குகிறோம் நேற்று படித்த அந்த பாடல்களை ஒருவர் வஞ்சக மீனிலிருந்து தொடங்கி எல்லோரும் சேர்ந்தே படிக்கலாம் கவியின் பதினைந்து சந்தேகத்தலாம் வஞ்சகமில் பரமாத்த குருவே சொன்ன வழிகளில் வசனம் கேள்வி சஞ்சலமற்ற அகண்டபூரணமாய் சித்தம் கதாகாரமாவதோ சமாதி யோகம் உஞ்சலை விட்டு அலைவது தன் சுபாவமாகி ஒரு கடத்தில் பல உடனாய் உதிக்கும் என்ற நெஞ்சகம் வஸ்தூரில் அசையா நிவாரடைவர் எப்படியோ நீ சொல்வீரே கழுது மனோ குணமூன்றாம் ஒன்றில் ஒன்று கதித்தெழுந்தால் மற்றிரண்டும் கலந்து நிற்கும் தர்மமிதும் சத்துவம் மேல் ஆன போது சன்மாகமான தெய்வ சம்பத்துந்தான் உலக தேக வாகனையான் சாத்திரவாதமாகும் மருமகனே சமோகுணம் மேலான போதில் அசுர சந்தாகும் அறிந்து கொள்ளேன் மனது சத்துவசு வந்து கலந்தன அவற்றை மாற்றினால் போம் தனது சன்மார்க்கத்தை விடாது இருந்த போது சமோகுணமும் ரசோகுணமும் கண்ணாடி தங்கும் வேறோ களங்கவற்ற கண்ணாடி காட்டும் போது விளங்கிய தன்மயமாகி அபேதமாகி இருக்கியமான இருந்தால் உலக உழைங்க ஒழிக்கிறாயே சந்தேகத்தை குருநாதர் நிவர்த்தி செய்து வைத்து விட்டார் இப்ப நான் இந்த படிக்கிற இந்த சந்தேகம் தெளிவல் படலம் அது எப்படியாக மனதை பற்றியதாக இருக்குது ஆராய்ச்சி மனதை பற்றி மனதை சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று கூறுகள் மூன்று கூறுகளால் ஆனது அதில் எல்லோருக்கும் சத்துவம் ரஜஸ் தமஸ் அம்சங்கள் உள்ள இருந்தாலும் ஏதாவது ஒரு குணம் மிகுதியாக இருக்கும் அந்த மிகுதியாக இருக்க குணத்துக்கேற்றாற் போல தெய்வ சம்பத்தோ அல்லது கர்ம கர்மம் செய்பவராகவோ அல்லது அசுர சம்பத்தாகவோ இருக்கும் ரஜோ குணத்துக்கு கர்மம் செய்பவராக இருப்பார்கள் அவர்கள் முழுக்க முழுக்க எது ஒருன்னா செயல் வீரர்களாக இருப்பார்கள் அந்த செயல் வீரர்களையும் மூன்றாக பிரிக்கிறாங்க என்னென்ன வாசனை உலக வாசனை தேவ வாசனை ஆஸ்திர வாசனை என்று அதையும் மூன்றாக பிரிக்கிறார்கள் அந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த கர்ம வீரர்கள் அல்லது செயல் வீரர்களில் இந்த ஒரு வாசனையில் ஏதாவது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவ்வளோதான் அவங்க பொறித்து எழுந்து விடுவார்கள் அந்த விஷயத்தில் என்னதான் அவ்வளோ லேசில் அதை கொடுக்க மாட்டாங்க பாஸ்கரம் படிக்கிறோம் திடீர்னு யாராவது வந்து வெளியே வந்து நம்மகிட்ட இந்த சாமி நீங்கள் சொன்னது இதெல்லாம் பொருள் சரி இல்லை தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது சமாளிப்போம் ரெண்டு தடவ சமாளிப்போம் மூணாவது தடவை என்ன பண்ணிடுவான் இல்லை நான் படித்தது சரியா நீ படித்தது சரியானு சந்தைப்பு என்ன என்ன அது அதிகமாக இருக்குது நான் படித்த படிப்பு அப்படின்ற சாப்பிடிற வாதனை அதிகமாக இருக்குது எவ்வளோ நிமிஷம் படித்திருக்குன்னு தெரியுமா புக்கு வந்து பார்க்குறியா எவ்வளோ படிச்சிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அதை கூட பொன்னம்புள்ள சாமியும் ஒரு உரையினர் ஒரு ரிஷியானவர் வந்து தான் படித்த படிப்பினுடைய ஏற்றச்சுவடிகளெல்லாம் தலையை சுவந்துட்டு போகிறார் சிவருமான் மகாதேவனை கொண்டே காட்டுறதுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கேன் சாமின்னு சொல்கிறதுக்காண்டி போகிறார் அங்கே இருந்து ஒரு ரிஷி ஏற்கனவே ஒரு ரிஷி கைலாயத்தில் இருக்கிறவரு இவரை பார்த்துட்டு சாமியும் கழுதை மாதிரி நல்லா சுமக்குறங்களே இவ்வளோ ஏற்றச்சுவடி அப்படின்ட்டாரான் அவருக்கு அப்படியே மனசு என்ன என்ன இவ்வளோ சீப்பாக இட போட்டார் அப்படின்ட்டு அத்தனையும் சுருக்கி வீசிட்டு கடைசியில் எங்கே போயிட்டார் மகாதேவனுடைய திருவடிகளில் சரணாகரி இடைக்கிறார் அந்த சாத்திரவாதனைன்றது அப்படி ஏதாவது உங்களை பற்றி கொள்ளக்கூடியது அது மகாதேவனுடைய சந்நிதியில் போகிறப்ப அந்த சாஸ்திரவாதனையும் என்ன ஆயிடுச்சு அதில் இறைவன் அதுக்கு ஒரு ஆளை வச்சு கமெண்ட் அடிக்க சொல்லி அந்த வாசனையும் என்ன பண்ணிடுறாரு நீக்கி விடுகிறார் ஆனால் உலகத்தில் அப்படி நீக்கி விட மாட்டார் உலகத்தில் மேலும் மேலும் அந்த வாசனை என்ன இருக்கும் இப்போ வெளியே போகிறோம் காமி உங்கள் பாடம் மாதிரி வேற யாரும் இதுவரைக்கும் பாடம் சொன்னதில்லைன்னு சொல்லிவிட்டால் இந்த வாசனை என்ன ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கிறோம் இன்னும் இன்னும் ரெண்டு ரெண்டு பேர் அந்த பக்கம் பக்கம் இன்னும் ரெண்டு பேர் சொல்கிறாங்கன்னா அவ்வளோதான் யாராவது ஒருத்தர் குரம் சொல்லிவிட்டாங்கன்னா இந்த பாடத்தை யாராவது ஒருத்தர் குற்றம் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் திருவிடையாளர் தான் சேல்பருமான் தான் அப்போ ஆக அந்த இந்த வாசனைகள் ஒவ்வொரு விஷயத்த ஒன்று உலக வாசனை உலகத்தை அதிகாரம் செலுத்துவதிலே இருக்கக்கூடியது ஒன்று வேக வாசனை நான் எனது என்ற சுற்றமற்ற விஷயங்கள்ல இன்னொன்று வந்து சாஸ்திர வாசனை அறிவு சம்பந்தமான விஷயங்களில் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மூன்றுமே கர்மத்தில் தான் நம்மை ஈடுபடுத்தும் கர்மத்தில் ஈடுபடுத்தினா பாவ புண்ணிய விளைவுகளை கொடுக்கும் பாவ புண்ணிய விளைவுகள் வந்தால் கொடுக்கும் ஆகவே எச்சரிக்கையாக இருந்து இந்த வாதனைகளில் இருந்து வெல்ல மல்ல விடுபட்டு வேண்டும் விடுபட்டு விடுவது சத்துவ குணத்தை பற்றி வேண்டும் சத்துவ குணத்தை பற்றி கொள்ள வேண்டும்ங்கிறதுல நேற்று கூட இங்கே சின்மயமிஷன்லேருந்து சாமி வந்திருக்காரு அவர் ஒரு புது பாயிண்ட் எடுத்து கொடுத்தார் தனது சண்மார்க்கமான அப்படின்னு ஒரு சொல் இருக்குது பார்த்தீங்களா தனது சண்மார்க்கத்தை விடா இருந்தபோது அப்படிங்கிறது கீதையில் கர்ம பற்றி பாடம் நடத்துகிறப்ப ஸ்வதர்மம் ஸ்வர்மத்தை பின்பற்ற வேண்டும் பரதர்மத்தை பின்பற்றக்கூடாதுன்னு இருக்கு ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பை ஒட்டி அவனுடைய இயல்பு ஒன்று அமைஞ்சிருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா பிறப்புலையே சாதுவாக இருப்பார் எவ்வளோ திட்டாலும் கேட்டுக்கிடுவார் சிலர் வந்து கொதிச்சிருவார் சிலருக்கு இயல்பாகவே படிப்பு நல்லா வரும் சிலருக்கு இயல்பாகவே வேலை மட்டும் நல்லா செய்வாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏவல் வேலை மட்டும் செய்வாங்க அதாவது ஒருத்தர் சொன்னால் மட்டும் வேலை செய்வார் இன்னொருத்தர் மற்றவங்கள ஏவல் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொதர்மம் ஒருத்தர் பாடம் கேட்டுக்கிட்டே இருப்பார் ஒருத்தர் பாடம் சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு சொதர்மம் இருக்கு அந்த சுதர்மம் என்னவென்று கண்டுபிடித்து தனது சன்மார்க்கத்தை விடாதிருந்த போது அப்படின்னா அந்த சுதர்மத்தையே ஒருவன் சரியாக அனுஷ்டித்தாள் பின்பற்றினால் அவனுக்கு சத்துவ குணம் நிறைவாக வாய்க்கப்படும் அது சத்துவ குணத்தை கொண்டு போய் விற்றும் அப்படின்ற பொருளும் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு அதுவும் பொருத்தமாக தான் தெரியும் தனது சண்மார்க்கத்தை விடாது அந்த சுதர்மத்தை ஒரு ஒழுங்காக அனுசரிக்கும் பொழுது தமவு குணமும் ரஜோ குணமும் என்ன ஆயிரும் அதிலேருந்து நீங்கி போய்விடும் சொல்கிறாங்க அது என்னமோ இந்த எளியவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டிருக்கோம் அதாவது நமக்கு முந்தைய தலைமுறை அதுக்கு முந்தைய தலைமுறை ஆட்கள்லாம் சொல்கிறப்ப நம்ம நாட்டில் இருந்த பல்வேறு தொழில்கள் இருந்தது எல்லா தொழில்களும் இந்த திராவிட பாஷையில் சொல்லணும்னா சூத்திரம் சூத்திரர்கள் ஆகிய நாம் அனைவரும் ஒரு தொழில் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த தொழிலை அவரவர்கள் செய்து வருகின்ற பயந்தம் எல்லோரும் அந்த நேர்த்தியாக செய்தார்கள் காலங்காலத்துக்கு நிற்கிற மாதிரியான வேலைகளை செய்து வைத்தார்கள் என்றைக்கி அவரவருடைய தர்மங்கள் மாறி வேற ஒரு தர்மத்தை இப்போ பிராமணராக இருக்கிறவர் வேற ஒரு விட்டு போட்டு பில் கலெக்டராக மாறிவிட்டார் அல்லது கடை என்னது வியாபாரியாக மாறினாரோ அப்போ என்ன ஆச்சு அவர் என்ன பண்ணிட்டார் சுட்டுட்டார் அப்போ அந்த அந்த பணியில் அவர் நேர்த்தியாக இருக்க முடியவில்லைன்னு சொன்னார் அவரவருடைய சுதர்மத்தின் அவரவர்கள் நிலைத்திருந்தால் அவங்களுடைய செய்யக்கூடிய கர்மமும் எப்படி இருக்குது பர்ஃபெக்டாக இருக்கும் அவர்களுக்கும் சித்த சுத்தி வாய்க்கப்பெறுகிறது இப்போ யாருமே யாருடைய சுதர்மத்தையும் என்ன பண்ணலை பாத்தியார் வீட்டுக்குள்ளேயே எதுக்கு படிக்க வைக்கிறாங்க என்ன பாத்தியாருக்கு தான் படிக்க வைக்கிறாங்களா இல்லை ஆ சம்மந்தமே சம்மந்தமில்லாத தொழில்கள் தாய் தந்தையர்கள் செய்கிற தொழில் வேற டாக்டர் வீட்டுக்குள்ளே டாக்டருக்கு இப்போ படிக்க வச்சுடுறாங்க கட்டாயமாக பணம் கொடுத்து பாஸ் பண்ண வச்சிடுறாங்க ஆனால் உண்மையில அந்த குழந்தைக்கு விருப்பத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா அவர் வேறு ஒரு ஆர்வமுடையவராக இருப்பார் கட்டாய சொதர்மம் என்பது அவரவர்களுடைய இயல்பு கேட்டார் போல ஒரு கர்மம் அவங்களுக்கு ஈடுபடுவாங்க அதிலேயே பிரவருத்தி பண்ணினால் என்ன பண்ணுவாங்கன்னா கர்மமும் நேர்த்தியாக நடைபெறும் ரஜோ குணமும் தமோ குணமும் நீங்கி சத்துவகுண பிரதானிகளாக மாறுவார்கள் என்று இந்த பொருள் எடுத்துக்கலாம்னு சொன்னார் அது பொருத்தமாகவும் இருக்குது தனது சண்மார்க்கத்தை விடாதிருந்த போது தனது சண்மார்க்கிறது சுதர்மம் கீதையை அதை ரொம்ப வலியுறுத்துது அதனாலேயே கீதையை வந்து நம்ம திராவிட கழகத்தை ரொம்ப வாங்கி கிட்டுக்கிறது இது வந்து வருணாசிர தர்மங்களை என்ன பண்ணுது வலியுறுத்தி சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி கீதையை வந்து எல்லோரும் சாபடுறாங்க ஆனால் உண்மையாக உண்மை அப்படி கிடையாது ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு வாழ்க்கையை பார்த்தா இப்போ இயல்பு நாம் ஒன்பதாவது எட்டாவது ஒன்பதாவது படிக்கின்ற காலத்திலையே தமிழ் மொழியில் ரொம்ப ஆர்வம் ஆர்வமாகவும் கவிதைகளை எழுதக்கூடிய ஆர்வமும் அதிகமாக இருந்துச்சு அப்போது பத்தாவது முடிச்சுட்டு பதினொன்றாவது போகிறப்ப நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது நாம் ஒரு எண்ண எம் ஃபில் பிஹெச்டி போய் தமிழில் ஒரு பெரிய புலவராகணும் அப்படின்றது என்னுடைய ஆவலாக இருக்குது நம்முடைய தகப்பனாருடைய ஆவல் எப்படி இருந்துச்சு இவரை வந்து ஏதாவது ஒரு என்ஜினியரிங் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிக்க வைக்கிறதோ அது போட்டார் கடைசியில் எங்கே தான் வந்து நிற்கிது அங்கே எங்கே எந்த இயல்பும் அங்கே தான் வந்து நிற்கிது இது சம்மந்தமான படிப்புகள் ஆன்மீகம் ஓரின்றன தமிழ் சம்மந்தமான படிப்புகளுக்கு மனமானது இயல்பாக சென்று விடுவது புரியல அப்போ சுதர்மத்தை கடைபிடித்திருந்தால் அந்த படிப்பு காலம் என்ன ஆகிருக்காது நமக்கு மீன் ஆகியிருக்கா ஆக அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டோம் நாமளா நம்முடைய கற்பனைக்கேற்றவாறு நம்முடைய தலைமுறையினரை என்ன பண்ணிடக்கூடாது அதில் உட்படுத்திடக்கூடாது அவர்களை கட்டாயப்படுத்தி நாம் நினைக்கிற மாதிரி அவங்கள படிக்க வச்சிருந்தாலும் நினைக்கக்கூடாது அவங்களுடைய ஆர்வம் என்ன என்பதையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற போல சொதர்மத்தை அவர்களை செய்ய வழிவிட்டால் அல்லது நாமும் சொதர்மத்தில் ஈடுபட்டால் அவர்கள் நல்ல மனிதர்களாக உருவாவார்கள் நல்ல சாத்திய குணம் உள்ளவர்களாக மாறுவார்கள் ஏகமாய் மனம் இறந்தாள் ஜீவன் முத்தர் இருப்பு மட்டும் பிராரத்தம் எதினால் உண்பார் தொலைப்பதென்றோப்பதென்றால் மனந்தானம் போனதென்றேந்தால் இல்லை போன்றும் எனில் முத்தருந்து சொல்லக்கூடாதே மோகமாம் இதுதொழிய குருவே நன்றா ஒழிந்தருள்வாய் தெளிந்ததன்றோ முத்திதானே நன்றா அப்படின்றது சந்தில போயிடுச்சு நம்ம சந்தி பிடிக்கிறப்ப நன்றாய் அப்படின்னு சொல்லலாம் ஏகமாய் மனம் இறந்தால் ஜீவன் முக்தர் இதுக்கு மட்டும் பிராரத்தம் என்பார் போகமாம் போகமானது புசித்து தொலைப்பதென்றோ குசிப்பதென்றால் மனந்தானும் போனதென்றே சோகமாம் மனம் இறந்தால் கோகம் இல்லை தோன்றுஞ்சனின் முத்தர் என்று சொல்கூடே மோகமாம் இருதெழிய குருவே நன்றாய் ஒழிந்தருள்வாய் தெளிந்ததன்றோ முத்திதானே முத்தி என்பது தெளிதல் முக்தி என்பது தெளிதல் அதனால அந்த தெளிவின் உள்ளே அந்தரம் கலந்ததுன்றால அந்தரத்தை மறுத்ததுக்கு அதான் காரணம் அந்தரம்ன்றதை கலக்குன்னு பொருள் எடுக்க வேண்டாம்னு காரணம் தெளிவு அப்படின்றதுக்கு என்ன தெளிந்ததன்றோ தெளிவு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் ஞானம் கிடைக்கப்பட்டது முக்தி அடையப்பட்டது இப்போ இதில் அடுக்கடுக்காக கேள்வி ஒரு கேள்விக்குள்ளே கேள்வியாக அடுக்கடுக்காக கேட்குறாரு முதல் கேள்வி என்ன சொல்கிறாரு ஏகமாம் மனம் இறந்தால் ஜீவன் உத்தர் இருக்கு மட்டும் பிராரத்தம் எதினால் உண்டா இந்த மனம் வந்து சத்துவஸ்வரூபம்னு நம்ம சொல்லியிருக்காரு இல்லையா மனம் வந்து ஏகம் மனம் ஒன்றுதான் ரெண்டு மூணு மனமெல்லாம் கிடையாது ஜீவன் முக்தரான பின்னாடி அதுக்கு ஒரு மனம் என்றும் பிராரத்தை அனுபவிப்பதற்கு இன்னொரு மனம் என்றும் ரெண்டு மனமெல்லாம் இல்லை எத்தனை மனம்தான் இருக்குது அது ஒரே மனம் அது அதனுடைய சொரூபமும் எது சட்டத்துவ சொரூபம் அப்படின்ட்டு அப்போ ஏகமாய் மனம் இறந்தால் ஏகமாய்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் அக்க டைம் ஒரே டயத்தில் மனம் இறந்து போச்சு அதாவது நிறுவிகல்ப சமாதியிலே மனோநாசம் அடைகிறது மனோநாசம் அடைய பெற்றால்தான் நிருவிகல்ப சமாதி கிட்டுகிறது அப்போ ஏக்கமாய் அப்படின்னா ஒரே சமயத்தில் மனமானது நாசமடைந்து விடுகிறது திரும்ப அது உருவாவதெல்லாம் கிடையாது ஏகமாய் மனம் இறந்தால் ஜீவன் முக்தர் இருக்கு மட்டும் பிராரத்தம் எதினால் உட்பார் அப்ப மனம் இறந்து போட்டு மனோநாசம் அடைந்துருச்சு நிர்வக்ப்ப சமாதி கிட்டியது ஜீவன் முக்தர் ஆகிவிட்டார் ஒரு ஆத்மசாதகர் அதற்கப்புறம் அவருக்கு பிராரத்த கர்மம் விவேக முக்தியை பரியந்தம் அவர் இந்த உடம்பை மண்ணிலே பிராரத்த கர்மம் நிறைவடைந்து உடம்பிலே மண்ணை விடும் வரையில் உள்ள காலகட்டத்தில் பிராரத்தத்தை அவர் எல்லாம் என்ன என்ன பண்ணுதுன்னு சொல்லியிருக்கு அனுபவித்து தீர்க்க வேண்டும் இருக்கு அந்த வரி என்னது பிராரத்தம் குசித்து தொலைப்பதென்றோ அப்படின்னு போட்டுக்கல முன்னாடி இல்லை அந்த கிஞ்சி தாழாமியத்தான் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரத்தின் வினை அனுபவித்து தீரும்னு சாமி சொல்லியிருக்காரு விஞ்சின பிராரத்தின் வினை அனுபவித்து தீரும் அப்ப நீங்க சொன்ன பாட பிரகாரம் பிராரத்தத்தை எதனால் உண்பார் பிராரத்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நமக்கு மெயினாக என்ன இருக்கணும் அந்தக்கரணம் இருக்கணும் அந்தக்கரணத்தில் மனம் மனம் இருக்கணும் மனம் இருந்தால்தான் பிராரத்தத்தை அனுபவிக்க முடியும் பிராரத்தத்தை அனுபவித்தல் என்றால் அதில் இன்ப துன்ப வரும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் நாம் இறைவனிடத்தில் மொத்த முழுமையாக வேண்டது என்னன்னா என்னதான் கேட்குறாங்க இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை எல்லாரும் இறைவனத்துல போய் கேட்க போறது என்னன்னா அப்படி ஒரு அவரு இறைவனோ கலப்படம் பண்ணிதான் வியாபாரம் பண்றாரு ஈஸ்வரன் ஆனதே கலப்படம் ஆகிதான் ஈஸ்வரன் ஆனது யாரோட கலப்படம் ஆகி மாயம் நம்மளை இன்னும் கொஞ்சம் அதுலயே மூணு குவாலிட்டி வச்சிருக்காரு கலப்படத்திலேயே ஒன்றும் தனக்கு தூய்மையான மாசு இல்லாத மாயையே தன்னோட கலப்படம் பண்ணி வச்சுக்கிட்டாரு நமக்கெல்லாம் எப்படி கலப்படம் பண்ணியிருக்காரு பாதிக்கு பாதி கலப்படம் பண்ணிக்கிட்டாரு இன்னொன்று உலகாதிகளுக்கு எப்படி கலப்படம் பண்ணியிருக்காரு சுத்தமாக இப்ப இது அவருக்கு அப்படி கேட்க போறாங்க என்ன சாமி கலப்படம் இல்லாமல் என்ன கொடுங்க நல்ல சரக்காக கொடுங்க இன்பமா கொடுங்க அப்படின்னா அவர் கலையத்திலே ஆக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு திருவிதையம் கலப்படத்தைய தான் கொடுக்குற ஒன்று அவரை நாம புரிஞ்சுக்கணும் இல்லை நம்மளையாவது அவர் புரிஞ்சுக்கணும் இந்த வேண்டுதல் மிக்கவே மாட்டேங்குது அப்போ பிராரத்தத்தை உண்ண வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்குள்ள இன்ப துணு துன்ப அனுபவங்கள் மனம் இருந்தால் நடக்கும் மற்ற எந்த இந்த உடம்பு துன்பப்பட்டாலும் மனசு தான் இல்லையா இந்த இந்த உலகியலில் நாம் கர்மங்களில் ஈடுபடும் பொழுது ஏற்படக்கூடிய அனுபவங்கள் இன்பம் துன்பம் என்று தெரித்து பார்க்கணும்னா அதுக்கு என்ன வேணும் மனம் இருக்கிறார் ஏன்னா இவர் பிராரத்த கர்மத்தின் பராரம் இவர் மற்றவர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் அதற்கு எதிர்வினை இவருக்கு அந்த துன்பம் வந்து சேரும் இல்லையா அந்த துன்பத்தை சேரும்னா இவருக்கு என்ன இருக்கணும் மனசு இருக்கணும் அப்ப பிராரத்தி எதனால் உண்பார் அப்படின்றத கேள்வி அதற்கடுத்து துணை கேள்வி கேட்கிற போகமானது குசித்து தொலைப்பதன்றோ நீ என்ன இவருடைய மன என்ன ஆயிடுச்சு சொல்லியாயிடுச்சு போகம்னு சொன்னாலே யார் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் பிறக்கின்னா நுட்பகள் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தானே வரும் For ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தேர்இஸ்கோட ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்றாங்க இன்னைக்கு மாடலாக கண்டுபிடிச்சது தாத்தா பாட்டி ரொம்ப சர்வசாதனமாக சொல்லி வச்சது தீதும் நன்றும் பிற தர வாரம் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக சொல்லி வச்சுக்கா அப்ப போகமானது புசித்துத் துளைப்பதன்போம் எவன் விதைத்தானோ அவனுக்கு அந்த போகம் திருப்பி வந்துடும் இல்லையா அப்ப இவர் இன்பவினைகளை விதைத்திருந்தால் இன்பத்தை அனுபவிக்க மனம் வேண்டும் துன்ப வினைகளை அனுபவித்திருந்தால் மீண்டும் வர துன்பத்தை போகம் செய்வதற்கு என்ன வேண்டும் மனம் வேண்டும் அப்ப அடுத்து மூன்றாவது துணைக்கு கேட்குற புசி புசிப்பது என்றால் மனம் தானும் அதான் அப்பா மனசு இருக்குறானே மனசால் அனுபவிச்சுருவாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொன்னீங்க ஜீவன் முக்தருக்கு மனோநாசம் அடைந்த ஜீவன் முக்தர் என்றாலே மனோநாசம் அடையப்பட்டவர் அப்போ மனம் நாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்களே சாமி அப்புறம் எப்படி இந்த பிராரத்த போகங்களை அவர் அனுபவிப்பார் இன்ப துன்பங்களை எப்படி போகத்தை தீர்ப்பார் அப்படின்னு சொன்னால் அடுத்து சோகமாம் மனம் இறந்தால் போகமில்லை இவரே ஒரு கன்குளூஷன் என்றால் போகாது பிரார்த்தத்தை போகம் செய்ய முடியாது அடுத்து தோன்றும் என தோன்றும்னா மனம் இருக்கிறது என்று சொன்னால் மனம் நாசம் அடையவில்லை மனம் தோன்றும் என்ன என்றால் முத்தருந்து சொல்லக்கூடாது அவரு மனசு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவரை யாரு யார் கணக்குல சேர்க்கக்கூடாது இவர் சொன்ன பாடத்தையே இவருக்கே திருப்பிட்டார் என்ன சொல்லிட்டாரு அப்படின்றதல்ல எந்த எந்த இடம் சொல்ல அப்படின்னா அந்த சமாதி அவஸ்தைக்கு என்ன சொன்னாரு அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டான் தனு கரணங்களாகி சகலமும் இறந்து சித்தாய் அங்கே என்ன சொல்லிட்டீங்க தனு கரணங்கள் அங்க அந்த கரணம் எல்லா முழுவதுமாக இறந்து போச்சு மனோ நாசம் அடைந்தது என்று சொன்னீர்கள் அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறீங்க மனம் இருக்குது அப்படின்னு சொல்லி மனம் இறந்தால்தான் சமாதி அவஸ்தை ஜீவன் மனம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜீவன் முக்கம் சரி மனம் இல்லைன்னு சொன்னால் மோகத்தை எப்படி அனுபவிக்கிறது மனம் இருக்குதுன்னு சொன்னால் அவர் ஜீவனுக்கள் கிடையாது இதுல எந்த எது இந்த சந்தேகத்தை எனக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும் எதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மோகமா இது எழுதிய குருவே மோகம் அறியாமை என்னுடைய இந்த அறியாமையை தெளிய வைக்க வேண்டும் நன்றாய் ஒளிந்தருளாய் தெளிந்ததென்றோ முத்திராமே இது குரு இதான் கேள்வி கேட்கிறேன் அவரே நிறைய கேள்விகளை கேட்டு அவரே நிறைய விடைகளை சொல்லி ரெண்டு விடைகளை சொல்கிறார் இந்த ரெண்டு விடைகளை நான் எதை எடுத்துக்கிட்டோம் போன பாட்டும் அப்படித்தான் வந்துச்சு என்னது வாக்கிற்கு எட்டும் வாக்கிற்கு எட்டார் மனத்திற்கு எட்டும் மனத்திற்கெட்டார் இப்போ என்ன சொல்கிறாரு மனம் இருக்கிறதா மனம் இல்லையா மனம் இருக்குதுன்னு சொன்னால் ஜீவன் முக்தர் கிடையாது மனம் இல்லைன்னு சொன்னால் பிரார்த்தக்கிற மக்கள் எப்படி அனுபவிக்கிறது எப்படி நல்ல சந்தேகம் தெளிவது நல்லா தான் இல்லையா ஒரு ஒரு சுப்ரீம் கோட்ல வக்கீல வச்சு வாதாட்டினா எந்த அளவுக்கு அந்த பலம் இருக்குமோ அந்த பலம் அந்த கேள்விகளில் இருக்கு மனநாசம் சொரூபம் என்றும் அரூபம் என்றும் இருவகையாய் வருங்க இவற்றில் வினவாத ஜீவன்முத்தரிடத்தில் ஒன்றும் விவேகமுத்தரிடத்தில் ஒன்றும் மேவும் கண்காய் தனதான சத்துவமாய் மனம் சேடித்து தமசு ரசசுகள் நசித்தல் சுரூபநாசம் அனகா சத்துவம்தானும் இலிங்க வேகம் அடங்கும் போது அடங்குதலே அரூபநாசம் தமிழ்ல சொல்றப்ப சேடித்து சமஸ்கிருதத்தில் மனநாசம் என்றும் அரூபம் என்றும் வகுத்துரைப்பார் இருவகையா வருணிவற்றில் வினவாத ஜீவன் முத்தலிடத்தில் ஒன்றும் விதேச முத்தலிடத்தில் ஒன்றும் மேவும் கண்டாய் தனதான சத்துவமாய் மனம் சேலித்து தமசு ரசசுகள் நசித்தல் சொரூப நாசம் அனகா சத்துவம் தானும் இலிங்க ரேகம் அடங்கும் போது அடங்குவதை அறுவல் அது எப்படித்தான் குருநாகி இந்த சிக்கலை எல்லாம் எடுத்து இவர் கேள்வி கேட்பான்னு சொல்லி அவர் விடைய தயாரா வச்சிருந்துருப்பார் உங்களுக்கு அந்த விடையும் தான் சொன்னதா சொல்லலை வகுத்துரைப்பார் அப்படின்ட்டார் அந்த விட்ட இலக்கணை விடாத இலக்கணிக்கும் அப்படி தான் சொன்னார் வடநூல் வல்லவருள் சொல்லும் வாசக பொருள் சேராமல் கிடராகி பொருளாம் வண்ணம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு அப்படி சொல்கிறாங்கப்பா அப்படி சொல்கிறாங்கப்பான்னு சொன்னால் தப்பிச்சுக்கிறது குரு பரம்பரையை மேலே போட்டுரு நான் சொல்றேன் நான் சொல்றேன் சொன்னால் திரும்பி திரும்பி கேள்வி அப்ப தமிச்சுட்டார் என்ன சொல்லிட்டாரு வகுத்து உரைப்பார் பெரியவங்க வழிபடியா சொல்லிட்டு வராங்கல் என்பதை மனதில் எத்தனை சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இதுல ரஜோகுணம் தமோகுணம் நசித்தலைதான் மனோநாசம் என்று எடுத்துக்கொள்கிறோம் இந்த சத்துவகுணம் அப்படியே இருக்கும் ஏன்னா மனதினுடைய சொரூபம் அது அப்படியே இருக்கும் அது எப்போதான் அந்த ஸ்வரூபம் நாசமாகும் மனம் நாசமாகும்னா இந்த லிங்க ரேகம் கடைசியில் உண்ட நீர் அந்த ஸ்வரூபத்தில் மறைந்து போனேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா விவேக அடையும் பொழுது இந்த லிங்க ரேகம் அல்லது சரீரம் எதில் மறைந்து போகலாம் ஸ்வரூபத்தில் மறைந்து போ போகும் சமயம் மனதினுடைய சத்துவகுணம் நாசமாகும் அப்போ ஜீவன் முத்த தன்மை என்பது என்ன மனதில் இருக்கக்கூடிய ரஜோகுணமும் தமோகுணமும் நீங்க பெறுவதே மனோ நாசம் என்று அழைக்கப்படுகிறது அப்போ இந்த எல்லாத்துக்கும் அதில் ஒரு விடை நினைச்சு போச்சு மனம் இருக்குது ஞானிகளுக்கு மனம் இருக்கிறதா இல்லையா என்றால் இருக்கிறது மனம் இருக்கிறதா இல்லையானா இல்லை எப்படி மனம் இருக்கிறது எப்படி இல்லை சத்துவகுணமாக சேடித்து இருக்கிறது ரஜோகுண தமோகுணமாக இல்லை இருக்கிறது அதே என்ன இருக்கிறது இல்லைங்கிறது எப்படி ஒரே இதுக்குள்ளே பொருந்தும்னா இப்போ நீங்கள் மானசரோகர் ஏரியில் போய் அந்த தண்ணீருடைய நீர்பரப்பை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுதுன்னு சொன்னால் கண்ணாடி மாதிரி தெரியுது கிறிஸ்டல் கிளியராக தெரியுதுங்களும் நீர்பரப்பு இருப்பதே சொன்னேரங்களில் தெரியாது கீழே அடியில் என்ன இருக்கோ அதெல்லாம் தெளிவாக தெரியும் அப்படி சுத்தமான நீர்பரப்பு அதுபோலத்தான் ஞானிகளுக்கு மனம் இருக்கிறதா இல்லையா என்பதை என்னமோ நான் தெரியாது நம்மளுடைய நம்மளுடைய முகத்தை அவங்க காட்டுற மாதிரியே இருக்கு நம்ம இடங்கள்ல நம்ம ஒருத்த பேசிட்டு தரோம் வள்ளு கோவப்பட்டு விழுவார் ஏன் இப்படி கோவப்படுறீங்கன்னா நான் கோவப்படலை ஓ முகம் பார்த்தாலே நம்ம கோவப்பட வைக்கிது அப்படின்னு சொல்றாங்க அந்த அடுத்தது காட்டும் பழிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் பள்ளு கண்ணாடி அவங்க சொன்ன பழிங்கு ஆனது அடுத்திருக்கக்கூடிய பொருளை என்ன பண்ணிடுமா காட்டிடுமா இப்ப நெஞ்சகத்துல என்ன இருக்கோ அதை எது காட்டிடுமா ஆஹ் ஒரு பார்த்த உடனே நமக்கு போக வருதுன்னு சொன்னா அவருக்கு உள்ள என்ன இருக்குது அந்த நபருக்கு உள்ள அந்த சமோ குணங்கள் ரஜோகுணங்கள் உறுதியாக இருக்குது ஆஹா அது இவரை பாதிச்சு இவருக்குள்ள இருக்க தவ உணவுனா வெளியே வந்துடுது அப்போ இந்த ஞானிகளுக்கு அப்படி எதுவும் வெளியே காட்டுறது ஒன்றுமே இல்லை கண்ணாடியா இருக்கு சுத்தமான கண்ணாடியா இருக்கு அப்போ போய் பார்க்குறவங்க அவங்கவுங்க முகத்தை பார்த்துட்டு வைக்கப்பட்டுக்கிறாங்க ஏன் ஞானியை பார்த்தவன சரண்டர் ஆகிறாங்கன்னா ஞானியை பார்த்தவன தெரிகிறது யாரு நம்ம முகம்தான் தெரிகுது இப்ப நம்ம வார்த்தை பார்த்த உடனே கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம வார்த்தை பார்த்த உடனே நாம எதிர்த்து ரியாக்ட் பண்ண மாட்டோம் ஏன் சரண்டர் ஆயிடும் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவருடைய மனைவியோ அவருடைய மக்களோ முன்னாடி வந்து நின்றுட்டா என்ன பண்ணிடுவாங்க ஆஃப் ஆயிடும் ஒரு இடத்துல பெரிய பிரச்சனை ஆயுது ரொம்ப சண்டை போடுறாங்க அவங்க சம்சாரம் அப்படியே முன்னாடி வந்து நின்னாங்கன்னா பேசாம என்ன பண்ணிடுவாங்க அல்லது அவருடைய குருநாதர் யாராவது ஒருத்தர் வந்து நின்னாங்கன்னா அவங்க மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நபர் வந்தாச்சுன்னா அவர் முகத்தை பார்த்தாச்சுன்னா இவங்க என்ன ஆயிடுவாங்க அங்கே கோபத்தை விட்டுருவாங்க ஏன் அவங்க அவங்களுக்கு அவங்கள பார்க்கும் பொழுது யாரோ தெரியுது தன்னுடைய இயல்பும் அங்கே தெரிஞ்சு போவது சாப்பிட்டுக்கிறார் இந்த ஞானிகளை பார்க்கும் பொழுது ஞானிகள் அங்கே தெரியுவதில்லை அவங்களுடைய மனம் எப்படி இருக்கிறான் கண்ணாடி போல இருக்கு அங்கே தெரியப்படுவது நம்முடைய முகம் புரியுதா அந்த குழந்தைகளை ஏன் கூப்புறோம்னு சொன்னால் குழந்தைகள் மேலே குழந்தை வேறல்ல நான் வேறல்லன்ற ஒரு ஒன்று ஒரு ஐக்கிய பாவனை இங்கே தான் எடுத்த அப்படியே என்ன பண்ணிக்கிறதோன்னு அதை அணைச்சிக்கிறதோ ஏன்னா அது குழந்தை என்பது தன்னுடைய இருப்புத்தன்னை காட்டக்கூடிய பொருள் அது அப்படியே இருக்குது இயல்பாக இருக்குது நமக்கு நம்ம அதை பார்த்தோன்னே அது நான் தான் ஒரு பாவனையை அங்கே ஞானிகளை பார்த்தாலும் அப்படி கொஞ்சம் நேரம் அவங்களுடைய சந்நிதியில் உட்காந்துட்டு போடாமல் நினைப்பேன் ரமணாஸ் குருநாதர் தபுவன இருந்தார் அவங்க பாலக்காடில் குழல் மன்னன்ற சேர்ந்தவங்க அவங்க அண்ணன் ரெண்டு பேர் பெரிய பண்ணையார் குடும்பம் தான் சின்ன முன்னாடியே பாயிரம் பேர் இறந்துட்டாங்க பள்ளிக்கூடம் போக மறுத்துட்டார் வீட்டில் இருந்து அவருக்கு வேண்டிய சாஸ்திர பாடங்கள் சமஸ்கிருதம் எல்லா பாண்டியத்தையும் வீட்டில் ஆசிரியை வச்சு அவங்க அப்பா ஏற்பாடு பண்ணி படிச்சுட்டாரு அப்பா அம்மா இறந்துட்டாங்க திருமணம் யாருக்கும் நடக்கலை அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஆனால் இவருக்கு என்னமோ இயல்பாகவே இந்த துறவரம் ஆன்மீகம் அதிலே ஈடுபாடு அதிகம் வீட்டிலையே ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி வச்சுக்கிட்டு குடி மாற்றி வச்சுக்கிட்டு அங்கேயே தங்கிக்கிறார் வீடு தனி இவரை தனியாக அப்போ தம்பியை மட்டும் ஆளாக்கி அந்த சொத்து வத்துகளெலாம் இருக்கிற அந்த பொறுப்பை பத்திரமாக கவனித்து அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிற ஒரு திருமணம் பண்ணி பொறுப்பை கொடுக்குற வரைக்கும் அவர் வீட்டை விட்டு போகல ஆனால் அதுக்கு இடையில் யாத்திரைகள் போயிட்டு வர்றேன் பாம்பேயில் கார் ராமகிருஷ்ணா ஆசிரம மடம் இருக்கிற இடம் கார்னு பேர் அதுபோல் சென்னையில் மயிலாப்பூர் இப்படி க்ஷேத்ராடங்கள் அங்கங்கே போய் சாமிகளையெல்லாம் நிலமணவர் போய் தரிசனம் பண்ணி அவங்களிடத்துல தான் படித்த அந்த பாடங்களை மீண்டும் ஒரு தடவை என்ன பண்ணிக்கிறார் அப்படி போகிறப்ப ராமகிருஷ்ண மடத்தில் துறவரம் கேட்டுட்டார் துறவரம் கேட்டால் அங்கிருந்த சாமிகள் சொல்லிட்டாங்க சாமி உங்களுக்கு துறவரம் கொடுக்குற அளவுக்கு எங்கிட்ட விஷயம் இல்லை நீங்கள் நீங்களையே துறவரம் எடுத்துக்கொள்ளலாம் பரமஹம்ச சன்னியாசியாக நீங்கள் ஆவதற்கு முழு தகுதி கட்டிடுகிறீர்கள் என்று கிடைக்கிறார் நர்மதை நடிக்கரையில் அவர் அவராகவே துறவரம் எடுத்துக்கொண்டார் சொன்னார் இப்போ அவர் ரமணாசிரமத்துக்கு போயிருக்கார் ரமணாசிரமத்துக்கு போனால் ரமணர் தான் தெரியுமே ஸ்டில் அந்த படத்தில் காமிக்கிறாங்களே அதே ஸ்டில் அப்படியே தான் இருப்பார் அவருக்கு சாமிக்கு எதோ வாங்கிட்டும் போயிருக்கார் முன்னே வச்சுட்டார் அவர் அவரை இவரை பார்க்குறார் கொஞ்சம் நேரம் ஒரு கீழே உட்கார்ந்துருக்கார் ஒருத்தர் ஒருத்தர் எந்த பேச்சும் கிடையாது எந்த ஒரு சிக்னல்ஸும் கிடையாது அப்போ இடையில் அந்த அவங்க வச்சுருந்த பழத்தை குறைந்து வந்து எடுத்துகிட்டு போகுது எடுத்துகிட்டு போனால் ரெண்டு பேரும் உடம்புக்கு எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறாங்க யாரும் ரியாக்ட் பண்ணலை அது உடம்பு எடுத்துகிட்டு போ அப்புறம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு இவர் அப்படி எழுந்துட்டு வரார் அப்போ அங்கே இருந்து சிப்பந்திகளை கூப்பிட்டு ரவணர் சொன்ன அவர் சாப்பிட்டு போக சொல்லுது அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோ ஆனால் நேரடியாக என்ன கிடையாது எந்த ஏன் இதுவும் கண்ணாடி அதுவும் கண்ணாடி கண்ணாடிக்கு கண்ணாடி என்ன இருக்குது கொண்டு ரெண்டு பேரும் அந்த ஞானத்தில் தெளிவாக இருந்ததுனால அங்கே பேச்சுக்கு இடம் இருக்குது சாப்பிட்டு போகணும்னு சொன்னது யாருக்கை தான் கூப்பிட்டு சொல்கிறாங்க மற்றவங்கக்கிட்ட ஆனால் அவருக்கு பார்க்குறப்ப அங்கே பேசுறதுக்கு ஒன்றுமே பெரிய ஒரு சந்திப்பு ஏன் நாம் குருமாரளை போய் பார்க்கணும் அவர் போய் பார்த்துட்டு வரணும்ப்பா அப்படின்றவங்கள கொஞ்சம் நேரம் போய் உட்கார்னாலே அவங்ககிட்ட பேசக்கூட வேண்டியதுங்க கொஞ்சம் நேரம் அங்கே உட்கார்ந்துருக்காப்போம் சந்நிதி மாத்திரம் அவர்களுடைய சந்நிதி மாத்திரத்துலேயே நமக்கு என்ன கிடைக்கிது இன்னும் அவர்கள் பிசிக்கலா இல்லைன்னு சொன்னால் அவர்களுடைய நினைவு மாத்திரம் நமக்கு எதை கொடுக்குது ஒரு ஆனந்தத்தை ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கிறது காரணம் சத்துவ குணம் ஞானிகளுக்கு எது பிரதானமா இருக்கு சத்துவகுணம் அப்ப இந்த விவேக முக்திய பொழுதுதான் இந்த மனமானது எனது சத்துவ குணமும் நாசமடைகிறது வேகச்சூடா மணித ஆதிசங்கராச்சாரிய சொன்னப்ப தமோகுணத்தை ரஜோகுணத்தை கொண்டு நீக்க வேண்டும் ரஜோ குணத்தை சத்துவ குணத்தை கொண்டு நீக்க வேண்டும் சத்துவ குணம் தானாகவே காலத்தால் என்ன போகும் அதை நீக்கிறதுக்கு யாரும் முயற்சி செய்ய அதை நீக்கவும் முடியாது அது எதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு பிரார்த்த கருமத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து முக்தி சமயம்தான் சத்துவ குணமானது நீங்கும் அதுவும் ஞானிகளுக்கு தான் நாம சத்துவ குணத்தை நீக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிக்கிற விட நான் யானை ஆகிட்டேன் மூன்று குணங்களை கடந்துட்டேன்னு சொல்லிட்டு சத்துவ குணத்தை நீக்க சொல்லிட்டு நாம் எந்த முயற்சியுமே எடுக்கக்கூடாது ஞானிகளுக்கே சத்துவகுணம் எங்கே எப்போதான் போகுதுன்றாங்க உதயகமூர்த்தி தான் நமக்கு சத்துவ குணம் ஒன்றோ ரெண்டோ இருக்கும் எப்படி பார்த்தோம்னா அதுவும் அப்பப்போ கடன் வாங்கி கொடுத்து வாங்குறதா இருக்கும் அதனால் பத்திரமாக வச்சுக்கணும் அதை ரட்சிக்கணும் அந்த சண்மார்க்கத்தை விடாது இருந்தபோது அதை கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும் கெட்டியாக பிடிச்சிக்கலாம் மனோ மனநாசம் சொரூபம் என்றும் அரூபம் என்றும் அப்போ மனோநாசத்தை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள் சமாதி அவஸ்தை பாடம் படிக்கிறப்ப என்ன படித்தோம் அஞ்சன இருளையோனவன் அனுபவிப்பேன்னு அந்த கேள்வி கேட்டார் இல்லையா அந்த சமாதிக்கு பேரு சவிகல்பமாதி நின்ற பூரணத்தை கண்டான்னு ஒரு பாட்டு வருது அது என்ன சமாதி நிறுவி கெல்ப சமாதி அப்போ சவிகல்பமாதியிலே மன லயம் ஆகிறது நிறுவி நிற்ப சமாதியிலே மனோநாசமாகிறது இப்போ என்னதுன்னா மனோநாசத்தை இரண்டாக பிரிக்கிறோம் மனோநாசத்தில் சத்துவகுணம் சரி ரஜோகுணமும் தமோகுணமும் நீங்கப் பெறுவதற்கு என்னென்னு பேர் சுரூப நாசம் அப்புறம் வந்து கடைசியில் என்னது சத்துவகுணமும் நீங்கப் பெறுவது விதே முக்தியில் சத்துவகுணமும் நீங்கப் பெறுவதற்கு என்னென்னு பேர் அரூபநாசம் அறுப நாசம் ஏன் சொன்னாங்கன்னா அங்கே மனம் இருக்கிறதா இல்லையா என்பதே என்ன பண்ணாது தெரியாது நம்மளையெல்லாம் வந்து லேபிள் அடிச்சிருவாங்க நாம் ஒருத்தக்க பேசிகிட்டு இருக்க வச்சுங்களேன் ஒரு பத்து நிமிஷம் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தவனே அவர் தெரியும் அவர் பேசினாலே தெரியுது அவர் யாருன்னு தெரியுது அப்படின்றோம் மற்றவர்கள் நம்மகிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாலே என்ன பண்ணிடுறாங்க நம்மளுக்கு ஒரு லேபிள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவனா கோவக்காரன இவனாக ரொம்ப எனது தம்பம் மிகுந்தவன் இவனா கொஞ்சம் கர்வம் வாய்ந்தவன் இவனாக ரொம்ப ஆசை பேராசை பிடிச்சவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறோம் இந்த லேபிளை அடித்து விட்டுறோம் அந்த லேபிள் யாருக்கு அடிக்க முடியும் ரஜோகுணம் தமோ குணமும் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அடையாளம் லேபிள் அடிக்க முடியும் சத்துவகுணப்பிரதானமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க எப்படின்னே நம்ம கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா அவங்ககிட்ட தான் என்ன இல்லை பிரஜோகுணம் இல்லை தமோகுணம் இல்லை அவர்கள் இன்னார் என்று சுட்டி காட்டுவதற்கு எந்த அடையாளமும் இல்லை ஐடென்டி ஐடென்டிஃபிகேஷனே கிடையாது அடையாளப்படுத்துதல் என்பது இல்லை என்பதனாலேயே ஞானிகளுக்கு என்ன சொல்லக்கூடிய லட்சணம் சொல்ல முடியாது ஞானிகளுக்கு லட்சணம் சொல்கிறப்ப நீங்கள் பிரம்மவித்து வரண் வரியான் வருடம் பாடத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பியே போயிருப்பாங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு எதை காத்துல அவர்களை இன்னவாறு என்று நிர்ணயம் செய்யவே முடியாது என்பதைத்தான் அது காட்டுகிறது அவர்களை இன்ன வகையை சார்ந்தவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நம்மால் என்ன பண்ண முடியாது லேபிள் கொடுக்க முடிய காரணம் அவர்களுக்கு என்ன குண அது அரூபம் அது அரூபமாக இருப்பதனாலே அது இருக்கிறதா இல்லையா என்று தெரியாது தெரியவில்லை ஆதலாலே ஞானிகளை இன்னவாறு என்று நிர்ணயம் செய்வது மிகவும் கடினம் ும்குத்துறைப்பார் இருவகையார் விவேக முத்தரிடத்தில் ஒன்றும் வேர்வும் கண்டாய் சத்துவமாய் மனம் சேடித்து தமசு ரசசுகள் நசித்தல் தமோகுணமும் ரசோகுணமும் நீங்க பெற்றால் அதற்கு என்ன பேர் சொரூபநாசம் என்று பெயர் அனகா அனகான குற்றமற்றவனே கீதையில அர்ஜுனன கிருஷ்ண பரமாத்மா இப்படி கூப்பிடுறாரு அனகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஏன் அழகா அப்படின்னு கூப்பிடறாரு குற்றமற்ற இருந்ததுனால தான் அவனுக்கு இந்த கீதை உபதேசத்தையே அவர் என்ன பண்ணியிருக்காரு செஞ்சிருக்காரு மற்ற யாருக்கும் உபதேசம் கிருஷ்ண பரமாத்மா தான் ஒரு ஆச்சாரியன்றதை வேற எங்கேயுமே வெளிப்படுத்தவே இல்லை கோபியர்களோட ஒரு நண்பனைப் போல என்ன பண்ணார் உறவாடினார் கம்சனுக்கு எதிரியை போல வேலை பார்த்தார் துரியோதனனுக்கு சம்பந்தக்காரனாக இருந்தார் மற்ற பாண்டவர்களுடைய மொத்த கூட்டத்துக்கும் வழிகாட்டியாக இருந்தார் ஆனால் அர்ஜுனனுக்கு மாத்திரம்தான் என்ன வேலை பார்த்தார் ஆச்சாரியனாக இருந்து ஞானோபதேசம் செய்தார் அந்த அதனாலேயே அவன் குற்றமற்றவன் என்று அவர் கூப்புறார் அனகா சத்துவம் தானும் இலிங்க ரேகம் அடங்கும்போது அடங்குதவே அரூபநாசம் லிங்கரேகிறது சூக்ம சரீரம் அது எப்பொழுது நீங்க பெறும் விவேக நீங்க பெறும் அந்த சமயம் இந்த சத்துவ குணமானது சொரூபத்திலே என்னாயிரும் நாசமாகிவிடும் அதன் அருப நாசம் ஆகிவிடும் சுத்தமாம் சத்துவமே உண்மையாகும் இருள் போனால் மனம் என் சொல்லும் போம் போம் வர்த்தணத்தில் வந்த உணவை உண்பார் வருவதும் போவதும் நினைந்து மகிழார் வாடார் கர்த்தராம் அகந்தையை விட்டு அகர்த்தராகி கரண விருத்திகள் அவத்தை காண்பாராகி முத்தராய் இருக்காம் கூடும் என்று அறிந்து எத்தனாவது சந்தேகம் முதல்ல ரெண்டு கேள்வி முடிஞ்சிருச்சு மூன்றாவது கேள்வி முடிஞ்சு இது நாலாவது கேள்வி இல்லையா முதல்ல அதுக்கப்புறம் ரெண்டு இப்ப அஞ்சாவது கேள்வி இல்ல இது முதல்ல கேட்ட கேள்வியினுடைய விடைதான் தொடர்ச்சியா வருது என்ன கேள்வி கிடையாது இருக்கு கேள்வி கிடையாது அந்த போன போன பாடனுடைய கேள்வியினுடைய விடை தொடர்ச்சியா இருக்கு என்ன முடியலை அதனால இது எத்தனாவது கேள்வி நாலாவது கேள்வி சுத்தமா சத்துவமே உண்மையாகும் துகள் இருள் போனால் மனம் என் சொல்லும் போங்குவோம் அதில் ஏற்கனவே சொல்லியாச்சு மனதினுடைய சுரூபம்னாலே என்னன்னு சொல்லியாச்சு சத்துவஸ்வரூபம் மனமானது சத்துவ சுவரூபம் அதனால் சுத்தமாம் சத்துவமே உண்மையாகும் துகள் இருள் போனால் மனம் என் சொல்லும் போங்கோம் துகள் இருள் அப்படின்றது எதுக்கு சொல்லப்படுறது ரஜஸுக்கு துகள் என்றும் தமசுக்கு இருள் என்றும் சொல்லப்படுகிறது தமசு ரசஸுகள் இங்கே ரஜஸ் தமஸ் போனால் மனம் என் சொல்லும் போங்கோம் எப்போ ரஜோகுணமும் சமோகுணம் நீங்க பெற்றாலே அங்கே மனம் இல்லை என்றுதான் அர்த்தம் அப்படின்னு வர்த்தமா அப்படி இருக்கக்கூடிய ராஜோகுணமும் சமோகுணமும் நீங்க பெற்ற ஜீவன்முக்தானிகள் எப்படி இருக்கிறார்கள் வர்த்தமானத்தில் வந்த உணவை உண்பார் வர்த்தமானம்னால் நிகழ்காலம் நிகழ்காலத்தில் என்ன கிடைக்கிறதோ அதை கோபம் செய்வார்கள் வருவதும் போவதும் நினைந்து மகிழார் வாழார் நேற்று என்ன நடந்துச்சு நாளைக்கு என்ன நடக்கும் இனிமேல் என்ன வரப்போகுது அப்படின்றத பற்றி அவர்கள் என்ன பண்ண கருத்தில் சொல்ல மாட்டார்கள் கர்த்தரான் அகந்தையை விட்டு அகர்த்தரகி அவர்கள் என்ன அகந்தை கர்த்தரா அகந்தைனா கர்த்தா நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் அகம் கர்த்தார் அகம் பௌக்தா அகம் ஞாதா ஞானாதிவாத கட்டளை விளக்க உதையின தொடங்குறப்ப இப்படி தான் தொடக்கிறாங்க இங்கே பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நான் கர்த்தா நான் பௌக்தா நான் ஞாதா நான் செய்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் நான் அறிகிறேன் இப்படிங்கிறதுல தான் பிரச்சனை அப்போ என்னது நான் அகர்த்தா நான் அபோக்தா நான் அஞாத்தா இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அப்போ கர்த்தராம் அகந்தையை விட்டு அகர்த்தராகி அப்போ நான் செய்கிறேன் என்ற பாவனை நீங்க பெற்று கரண விருத்தி அவத்தைகள் விருத்திகள் அவத்தை காண்பாராகி கரணம்னா அந்த கரணம் அதில் எழக்கூடிய விருத்திகள் அதனுடைய அவஸ்தைகளை காண்பாராகி அப்போ விருத்திகள் அப்படி எப்படி உருவாகுது மனம்னா ரஜோணமும் தமோகுணமும் என்ன நீங்கிருச்சுன்னு சொன்னீங்களே இப்போ விருத்திகள் அந்த கர்மத்தில் எங்கிருந்து வருது யாராவது சொல்ல முடியுமா கரண விருத்திகள் அவற்றை காண்பாராகி ரஜோ குணம் தமோ குணம் நீங்க பெற்றாச்சு கர்மத்தின் இல்லை மனசு கிளியர் பண்ணியாச்சுங்க மனசுதான் சுத்தம் பண்ணி ரஜோ குண தமகுணத்தை வெளியே எடுத்தாச்சு தான் சொல்கிறான் சாட்சி இல்லை நீங்கள் சொன்னது என்ன பண்ணீங்க பிராரத்த கர்மம்னு சொன்னீங்க பிராரத்த கர்மம் உள்ள இருந்து வருதா வெளியிருந்து இருக்கிறா அது அது ஒரு கேள்வியை பிரிச்சுக்கலாம் சாட்சி விருத்தி சாட்சி விருத்தி இருக்குது இல்லை கர்ண விருத்தி அவற்றைனா இவர் வெளியில் கர்மத்துக்கு வர்றாரு கர்மம் செய்ய வர்றாரு கர்மம் செய்ய வர்றதுக்கு விருத்திகள் உள்ள இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கு விருத்திகள் உருவாகுது அது எங்க இருந்து வருது என்ன இருக்குது வாசனை இருக்கு அதுதான் இங்க ரஜோகுணம் தகவணம் போயிருச்சு சுத்தம் பண்ணியாச்சு ஆனா எது வரைக்கும் வாசனை இருக்கு டப்பா இருக்க வரைக்கும் வாசனை கடைசி டப்பாவும் அதாவது தூள சரீரமும் கீழே கொழுதுறப்ப தான் அது அந்த வாசனையும் என்னாகும் நிவர்த்தி பெறும் அதுதான் அப்போ அந்த வாசனையினால் விருப்திகள் எழுகின்றன அந்த விருத்திகள் அவற்றை காண்பாராகி அது என்ன செய்யுது அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாங்க நோட்டம் விட்டுக்கொண்டிருப்பார்கள் எது போல நோட்டமிட்டு கொண்டிருப்பார்கள் ஒரு ஒற்றன் போல ஒற்றனுக்கு வேலை என்ன அவன் இருக்கிறானா இல்லையான்னு யாருக்கு தெரியக்கூடாது நோட் பண்ணுற ஆளுக்கு தெரியக்கூடாது சாட்சி சாட்சி என்ன சாட்சினாலே என்னது கோர்ட்டில் கோர்ட்டில் என்ன பண்ணுறாரு ஒரு கொலை கொலகார கொலை செய்கிறவங்க மட்டும் போய் கோர்ட்டில் நிறுத்தியாச்சு வக்கீலைய வாதாடுறாரு கொலை செஞ்சால் சாட்சி ஒன்று நிறுத்தியிருக்கோம் அப்படின்னா அப்போ ஜட்ஜி என்ன பண்ணுறாரு நீதிபதி விசாரிக்கிறார் ஏப்பா அந்த கொலை ஒன்றாங்க சொல்கிற நீ பாத்தியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை சாமி நான் பார்க்கல ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால தான் இவன் கொலை பண்ணான்னு சொன்னாங்க அதுக்கு தான் அவன் வந்திருக்கேன் சொல்ல வந்தேன் அப்படின்னு நீ போடலாம் அப்படின்ட்டா ஏன் அவன் என்ன பண்ணல அந்த கொலையான் பார்க்கல அதனால சாட்சி கிடையாது அப்புறம் இன்னொரு ஆளை கொள்ளந்தான் இவன் பார்த்தாங்க ஐயா அப்படின்னு சொல்லி வக்கீல் உணர்ந்து பார்க்குறாரு இப்போ கேட்குறார் கொலையை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சாமி என் கண்ணால் பார்த்தேன் அப்புறம் அடுத்த கேள்வி அவன் இந்த செத்து போனானே அவனுக்கும் அவனுக்கும் ஏதாவது ரத்த சொந்தம் உண்டா அப்படிங்க ஆமாம் அவன் பச்சனம்தான் அவன் தம்பி தான் அவன் அண்ணன் தான்ங்கிறான் அப்போ போக போக ஏன் அவங்க ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருந்ததுன்னா இதை சாட்சியாக ஏற்றுக்கொள்றதுல என்ன இருக்குது இடைஞ்சல் இருக்குது ஏன்னா அவன் தன்னுடைய அதுக்காக அப்புறம் இன்னொரு அவளை கொண்டு வரான் சாமி இவரை பா விசாரிக்கணும் குழைய கண்ணால் பார்த்தியாப்பான் நான் ஆமாம் அப்புறம் அவனுக்கு ஏதாவது நீ சொந்த பந்தம் ஆகுதா அப்படின்னு கேட்டால் இல்லைனா கொலை நடந்த இடத்துல நீயும் அந்த இதுக்குள்ளே ஈடுபட்டையா அப்படின்னு ஆமசாமி நானும் தள்ளி விட்டு அடித்த அடிக்க முடிக்க போனேன் அப்படின்னா அப்பா அவனையும் என்ன பண்ண மாட்டேங்கிறார் சாட்சியை ஏற்றுனா கொலையை நடந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவன் என்பதனாலே அவனை என்ன பண்ண மாட்டேங்கிறார் சாட்சியை ஏற்றுக்கொள்ளவன் அப்புறம் இன்னொரு ஆளை கொண்டு வரான் கண்ணால் வார்த்தையாக கொலையைக்கா ந கொலையோட பெற்றவனுக்கும் உனக்குமே ஏதாவது இரத்த சொந்தம் உண்டா கொலை நடந்த நிகழ்ச்சியில் ஏதாவது பங்கெடுத்தையா மூணும் கே விசாரிச்சுட்டு இல்லை சாமி நான் பார்த்துட்டே இருந்தேன் சாமி அப்படின்னா அவனை தான் எதுவாக ஏற்றுக்கிறாரு இந்த சாட்சி மாத்திரமா இருக்கிறார் கரண விருத்திகள் அவற்றை காண்பாராகி இவர் என்ன பண்ணணும்னா உள்ளிருந்து வாசனைகள் வருது வாசனைகளை இப்போ ஏறி விடுறது யாரும் கர்த்தர் கிடையாது எந்த கர்த்தர் கிடையாது நான் கர்த்தா அப்படின்ற அந்த ஜீவ பாவனை ஏறிவிடலை ஏவப்பட்டு வந்திருக்கு இப்ப அந்த வாசனை ரஜோகுணம் தமிழ் குணமும் போனாலும் வாசனைகள்னால அது வெளியே வந்திருக்கு வந்ததை இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்து கொண்டிருக்கிறார் அதனுடைய அது ஈடுபடக்கூடிய எந்த ஒரு கருமத்திலும் இவர் என்ன பண்ணுறது கிடையாது ஈடுபடுவது கிடையாது ஆனால் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காது அவத்தை காண்பாராகி அந்த சொல்ல பார்த்து கரண விருத்திகள் அவத்தை காண்பாராகி அது என்னெல்லாம் ஆட்டம் பொழுது இந்த வாசனைகளினால் ஏவப்பட்ட அந்த கரண விருத்தி விஷய பொருட்களில் கர்மங்களில் ஈடுபடும் பொழுது என்னவெல்லாம் ஆட்டம் காட்டுகிறது என்பதை இவர் என்ன பண்ணிட்டு காண்பாராகி அவத்தைகள் காண்பாராகி அப்ப முக்தராக இருக்கணும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அதிலிருந்து விடுபட்டு இருக்கிறதுனால இவருக்கு என்ன பேர் முக்தர் சாதனையாளர்கள் இந்த சாட்சியாக இருக்க இப்போ மனோகாமி சாட்சிய அவஸ்தைக்கு அது பயிற்சி நாம முயற்சி செய்து அந்த பயிற்சியில் இருக்கிறோம் ஜீவனுக்க முயற்சியே இல்லாமல் அந்த அந்த இதாகவே சாட்சியாகவே இப்போ அவங்க முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு அப்போ இது ஒழுங்காக செஞ்சால் அங்கே கொண்டே உற்றோம் எங்கள் கொண்டே உற்றம் சயிஷ்டி ஒழுங்காக நடந்துச்சுன்னா அந்த அது இயல்பாக மாறக்கூடிய இடத்துல கொண்டே உற்றோம் எல்லாம் வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கும் வாசனையின் பலனாக நம்முடைய கர்ம பிரவிற்த்தி எல்லாம் நடந்து கொண்டே நாம் அதில் எந்த விதமான காட்டுவதில்லை கருமத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பெற்றதில்லை கருமத்தில் ஈடுபாடும் காட்டுவதில்லை ஆனால் எல்லாவற்றையும் கரண விருத்திகள் அவத்தை காண்பாராகி முத்தராக இருக்கணும் புசிப்பும் கூடும் அப்போ பிராரத்த கர்மத்துக்கு கர்மம் என்ன என்பது அனுபவங்களை கொடுக்குமோ அதை என்ன பண்ணிடும் இதற்கு வழங்கிவிடும் இவர் வெளியே போனாருன்னா ஏதாவது வாங்கிட்டு தானே ஒருவர் நாம் வீட்டிலேருந்து கிடைக்கு போகிறோம் மார்க்கெட்டுக்கு போகிறோம் போகிறப்ப வெறு கையோடையா போவோம் வேணா இன்றைக்கி மார்க்கெட்டிங் பர்ச்சேசிங்கு போகிறப்போ எண்ணெய் கையோட தான் போகிறாங்க வெறு கையோடு தான் போகிறாங்க அங்கே தான் என்ன கொடுக்குறாங்க எருவாயிருந்தாலும் பெரிய பெரிய பேக் போட்டு கொடுத்துட்றாங்கல்ல நான் உன்னைலாம் என்ன பண்ணுவோம் போகிறப்பே கையில் என்ன கொண்டு போகிறோம் கையை எண்ணெய் வாங்கணும்னா தூக்குவாடிலாம் கொண்டு போயிடுவோம் ஒன்று வேண்டாம் இட்லி வாங்கினாலே சாம்பார் வாங்குறதுக்கு என்ன கொண்டு போவான் காத்திரங்கள்லாம் கொண்டு போய் தான் இப்போ நாம் அதுலேருந்து ரொம்ப ஃப்ரீயாக போய் பணக்கி இன்னைக்கு வெளியே போகிற எந்த கிடக்கு குப்பைகள் கிட பிளாஸ்டிக் குப்பை வந்ததுக்கு காரணம் பிளாஸ்டிக் கடைக்காரன கம்பெனி கிடையாது நாமும் பையன் பார்த்து ஒழுக்க இன்றைக்கி எடுத்துகிட்டு போனால் அவன் எது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அங்கே போய் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அவசர அவசரமாக போன உடனே அவன் நமக்கு கொடுக்கணும்னு அவனை அவசரப்படுத்துறதுனால அவன் முதல்ல என்ன பண்ணான் பேப்பர்லயே பொட்டலம் போட்டு வச்சுருந்தான் இப்போ மெஷின் அதுக்குன்னு தயார் பண்ணி பாக்கெட்டை தயார் பண்ணி ஆல்ரெடி என்ன போட்டு வச்சுருக்காங்க பேக்கடு ஐட்டமாக என்ன ரெடியாக வச்சுருக்கான் கடைக்குள்ளே போய் நம்ம கேட்கவே வேண்டாம் நாமளே வேண்டியதை போய் எடுத்துகிட்டு வந்து பில்லை போட்டு வந்துட வேண்டியது நம்ம பண்ண அடித்ததுனால கடைக்காக நம்மக்கேற்ற மாதிரி மாறிட்டான் அவனை குற்றங்களோட பிரச்சனை யார்த்தா இருக்குது நம்முடைய அவசரமும் நம்முடைய அந்த சுலமாக போயிட்டு வரணும் அப்படின்றதும் நம்ம இப்போ நாடை நம்ம குப்பையாக்கி விட்டுட்டோம் எதனால குப்பை பிளாஸ்டிக் குப்பையாக்கி விட்டுட்டோம் இப்போ இந்த ஜீவா ஜீவனானவன் சுத்த ஜீவனானவன் பிராரத்த கர்மத்தை அனுபவிப்பதற்காக வாசனைகளால் ஏவப்பட்டு வெளியே வர்றார் வெளியே வர்றப்ப அப்பையும் என்னது அவர்கிட்ட ரெண்டு பை இருக்கும் என்ன பைய அது ஒன்று பாவத்தை சுமக்குறதுக்கு இன்னொன்று புண்ணியத்தை சுமக்குறது பை மற்ற அசுத்த ஜீவன் வெளியே வர்றப்ப அந்த வெளியே போயிட்டு உள்ளே வர்றப்ப பையன் நிறையா ரெண்டு ரெண்டு பையன் நிறைச்சி கொண்டு வந்துருவார் சிலர் பார்த்தீங்கன்னா புண்ணிய பையன் பத்திரமாக கட்டி வச்சுருப்பாங்க பாவப்பை மட்டும் ரொம்ப சோந்துட்டு வருவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா புண்ணிய பையை ரொம்ப நிறச்சி வச்சிருவாங்க பாவ பைய குறைச்சி வச்சுருவாங்க இல்லை இல்லாமல் ஆனால் எதுவோ வெளியே போனால் வெறு கையோடு வர்றதில்லை ஏதாவது ஒன்றை எடுத்து உள்ளே போட்டுட்டு தான் வர்றது இந்த ஜீவாத்மான் விடிய காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் இது போய் கர்ம புறவகத்தில் ஈடுபட்டு எதையாவது சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வருது வந்து பத்திரமாக தான் இருக்கிற அந்த காரண சரீரம் என்ற இடத்துல கொண்டு போய் அடைஞ்சு அடைஞ்சு வைக்கிறேன் சரி அந்த இடத்துல தூங்குறதுக்கு இவனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு ரூம் எப்படி நம்ம சிங்கிள் ரூம் கேட்குறோம்ல தஞ்சதுக்கே அந்த சிங்கிள் ரூமில் என்னெல்லாம் வேணுமாவான் ஏன் ஒரு பெட் வேணுமா அதிகம் ஏசி வேணுமா அதில் பாத்ரூ ஹீட்ரு வேணுமா அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்கணும் அதில் எதுவோடு இருக்கணும் ஐயோ அதில் வெசன் தாய்மட்டம் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் அப்படி அப்புறம் வச்சுக்கிறதுக்கு ஒரு அலைமாரி வேலை நல்ல வேலை நம்ம மனத்தில் அழகாக ஒரு இரும்பு அலைமாரியே சாவையோடு தயார் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஜீவாத்மாக்கு இறைவனை ஒரு நல்ல ரூம் கொடுத்துருக்காரு சிங்கிள் ரூம் தான் கொடுத்துருக்கார் அதில் இன்னொருத்தரப்பையே உட்கார முடியாது அது என்ன ரூம் அது காரணரீரன்ற அறை இந்த ஜீவாத்ம போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொடுத்துக்கார் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வாழாக்கண்ணா இன்னும் உனக்கு நிறையா வச்சுருக்கேண்ணா அந்த ரூமில் போய் இவன் கர்ம பிரவர்த்தி பண்ணிட்டு வந்தவன் மூட்டை மூட்டையாக அப்புறம் இதுக்கு யாரை கம்ப்ளைண்ட் பண்ணுறான் கடவுள் கடவுளை போய் கம்ப்ளைண்ட் என்ன சாமியும் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க என் வாழ்க்கையை இப்படி பண்ணி வச்சுருக்கேன் நான் என்னிட மாட்டேன் உனக்கு ஒரு நல்ல ரூம் தான் கொடுத்தேன் நீ ஃயாக வெளியே போ ஃப்ரீயாக உள்ளவா வர்றப்போ மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து அடைஞ்சிட்டு படுக்கிறதுக்கு இடம் இல்லை உட்கார்றதுக்கு இடம் இல்லை மூச்சு மூட்டுது திணறது அப்படின்னு கட்டிக்கிட்டு அதை பண்ணது யாரு அவனே தான் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ணி வச்சிருக்காரு அந்த ரூமை எரித்து சாம்பலாக்கிட்டாரு ரூமே இல்லாமல் பண்ணிட்டார் இப்போ அவருக்கு எது ரூமு எல்லாமே ரூம் அவர் எங்கே போனாலும் அதெல்லாம் ரூம் அவருக்கு தன்னுடைய காரணம் தெரியத்தை என்ன பண்ணிட்டாரு எரிச்சிட்டார் ஆனாலும் கையில் இருக்கிற பையன் மட்டும் வச்சுருக்கார் அந்த பையன் என்ன பண்ணுறது இல்லை ஓப்பன் பண்ணுறதே இல்லை அப்படியா அப்போ இவன் வெளியே வர்றப்போ பிரவிறத்தியில் போகிறப்ப பாவத்தையோ புண்ணியத்தையோ சம்பாத்தியம் செய்து கொண்டு வந்து சேர்த்து சேர்த்து சேர்த்து வைக்க ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்பு போகிறப்ப இந்த ஸ்போட்டையெல்லாம் அதில் பேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரா யார் பஞ்ச பிராணங்கள் பஞ்ச உபபிராணங்களில் என்ன என்ன வாயு அது தனஞ்சயன்ற ஒரு வாயு வந்து இதெல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறவர் ஜீவனுக்கு அழுகாமல் கொடுக்காமல் இவன் என்னெல்லாம் கொண்டாந்து சேர்த்து வச்சாலும் ஒன்று விடாமல் பார்சல் பண்ணி இவர் அடுத்த பிறமைக்கு போகிறதுக்கு லான்ச் பண்ணி இதை எடுத்து கொண்டு போகிறது யார் பேக் பண்ணி வெளியே எடுக்கிறது இந்த ஜீவ ஜீவ இந்த சரீரத்தை விட்டு அடுத்த சரீரம் போகிறப்ப ஒன்று விடாமல் பத்திரமாக எடுத்து கொண்டு போகிற பேக்கிங் பண்ணுறவங்க யார் தனஞ்சை என்ற வாயு அவர் ரெடி ஆகிடுவாராம் மரணம் சம்பவிக்கிறதுக்காக தான் சிலருக்கு பார்த்திங்கன்னா மரணம் நடக்கப் போகுறது பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்றது தெரிஞ்சிடும் கொஞ்சம் சத்துவ குண பிரதானிகளாக இருக்கிறவங்க தான் சகா போகிற நேரத்தை சொல்லிடுவாங்க ஏன் உள்ள என்ன நடக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் எடுத்து பார்சல் பண்ணுறேன் அப்படியாவது உஷாராக இருக்க வேண்டாமா அதே இதெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் கீழ கொடுங்க வேண்டாம் நான் மட்டும் போகிறேன் சொல்ல வேண்டியதா நான் அப்போ சொல்ல மாட்டேன் எதை ரெண்டை எடுத்துக்கிறோம் அந்த ரெண்டு எடுத்துக்கிறோம் போகிறப்ப வழிச்சலமுக்காக ஓதவும் இல்லை வழியில் போறப்ப தாகமாக எடுப்பு ஏதாவது எடுத்து வச்சுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறது சேகரிப்பை ஒரு பொழுதும் என்ன பண்ணுறது இல்லை நிறுத்துவது கிடையாது ஞானிகள் தாங்கள் இருக்கும்பொழுதே அந்த சேர்த்து வைத்த மூட்டைகளை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஓர்சல் பண்ணிட்டாங்க ஒன்றும் இல்லை இனி வந்து சேர்க்கறதுக்கும் ஒன்றும் இல்லை கொடுக்குறதுக்கும் ஒன்றும் இல்லை ஆனாலும் அவங்க கையில் எது இருக்குது பிரார்த்த கர்மத்தின் செய் பாப புண்ணியம் வந்து சேர்கிற மாதிரியாக வசதியாக ரெண்டு பை கொடுத்துருக்காரு கடவுள் பாருங்கள் அதுலேயும் ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாரு இவங்க தான் ஞானி ஆகிட்டாங்கல்ல உற்றவண்டிதாங்க இன்னும் ரெண்டு பையன் கொடுத்து வச்சுருக்காரு பாப்பா எதுக்கும் சேர்க்குறான இல்லையா அவங்க அதை பற்றி கவலையே படலை அது அது அப்படியே கிடக்கும் அந்த பை அதை வர்றவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க ஆக இந்த ஞானியானவர் கரண விருத்திகள் அவத்தை காண்பார்கள் அவர் அப்படியே இருக்க வேண்டிதான் எந்த மூட்டையும் சுமக்க வேண்டியதில்லை அப்படியே பார்த்துட்டு இருந்தால் போதும் எதை பார்த்துட்டு இருந்தால் தன்னுடைய வாசனையின் விளைவாக அந்த கரணத்தில் எழக்கூடிய விருத்தி கர்ம புரவருத்தி ஆகி உலக கர்மங்களில் ஈடுபடும்பொழுது என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருப்பார்கள் நம்ம பழனியப்ப சுவாமிகளுடைய குருநாதருக்கு பேரு குகை பெருமாள் சித்தர்னு பேர் ரெட்டியாரூர் சாமியுடைய ஊருக்கு மேல மலை அடிவாரத்துல அர்த்தநாதி மாலைத்துல இருக்கு அவர் அங்க அங்க இருக்கக்கூடிய காடுகள்ல அங்க இருக்கிற தோப்புகள்ல அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அந்த சமயங்கள்ல மாந்தோப்புக்கு போவாங்க ஏதோ பசிக்குதேன்னு மாங்காயோ மாம்பழமோ எடுத்து சாப்பிட்டுக்காரு தோட்டத்துக்காரன் சும்மா விடுவானா அதான் ஏதோ ஒரு சாமி சாப்பிட்டு போட்டுமேன்னு விடலை அப்போ வந்து பொட்டினு என்ன பண்ணிட்டான் அடிச்சு போட்டான் அவர் அதான் அந்த அடித்தப்போ அதான் சொல்கிறார் உனக்கு தேவையா உனக்கு தேவையான தன்னை தான் சொல்லிக்கிறார் என்ன சொல்லிக்கிறாரு இது இது போய் ஆசைப்பட்டிருக்கியா அப்போ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தனக்கு வேறாக இருந்து தன்னை என்ன பண்ணிக்கிறாரு பார்த்து கொடுக்குறாரு புரியுதார் இது இது இந்த குளத்துக்கு போய் ஆசைப்பட்டியா அப்போ வாங்கிக்கோ அடி வாங்கிக்கோ அந்த இடத்திலையும் கூட என்ன பண்றாங்க தன்னை ஒரு சாட்சியாக இருந்து பார்த்துக்கொள்கிறார்கள் தனக்கு ஏற்படக்கூடிய என்பது அனுபவங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளு அதுல எந்த எது மக்கள் இல்லை அது மாதிரி அப்புறம் பார்க்கின்ற பொருள் எல்லாம் யாராகவே பார்க்கிறாங்க தானாகவே பார்க்கிறார்கள் வள்ளர் பெருமானை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தி சாட்சி சாட்சியா விசாரிக்கிற சமயம் என்ன சொல்றாரு இது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு என்ன சொல்றாரு இச்சிவத்தை அச்சிவம் சிவசிவா அப்படின்ட்டாரு அடி வாங்கினவனும் என்னது சிவன் தான் அடி கொடுத்தவனும் சிவன் தான் பார்த்தவனும் யாரு தான் நீதிபதியும் சிவன் தான் இப்ப இவர்கிட்ட போய் சாட்சி விசாரணை பண்ண முடியுமா அவங்க எந்திரிச்சு ஜட்ஜி கும்பிட்டு நீங்க போயிட்டு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு ஒண்ணு பண்ண முடியும் அதுக்கு நேரத்துக்கு அவங்களுடைய சாட்சி அதனாலதான் இவங்க வந்து பியாண்டு அவங்க வந்து இந்த வேர்ல்டுக்கார்டு உலக பதிவுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் தர்மி அப்படின்னா ஞானிகளுக்கு என்ன பேருனாசம தர்மிசர்மத்துல இருந்தா கூட அவங்களுக்கு சில கடமைகள் இருக்கு ஆனா ஜீவன் ஞானிகளுக்கு என்ன கிடையாதா அவங்க விரும்ப செய்வாங்க விரும்பலை தான் ஊட்டுவாங்க அந்த விரும்புறது கூட எதுல வாசனையின் பிரகாரம் பிரார்த்தத்தின் பிரகாரம் ஏதாவது நடந்தால் நடக்கும் இல்லாதான் ரிலாக்ஸாக இருக்கும் அப்போ கரண விருத்திகள் அவற்றை காண்பாராகி முத்தரா இருக்கலுமா குசிப்பும் கூறும் முத்தராவும் இருப்பார்கள் அப்போ பாவ புண்ணிய கர்மங்களை அவர்கள் பிராரத்த கர்மத்தின் பிரகாரம் அனுபவிக்கவும் செய்வார்கள் முட்டு முட்டுன்னா குற்றம் இல்லை குற்றம் இல்லை முட்டுன்ற சொல்லு அப்படியே பயன்படுத்துகிறாங்க முட்டு இல்லை கண்டு முட்டு கேட்டு முட்டு அப்படின்னா சமணர்கள் பயன்படுத்தின சொற்கள் தன்னுடைய மதம் அல்லாத சைவ மதத்தை சார்ந்தவர்களை அந்த அவங்க சைவ கோலத்தை பார்த்துட்டாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியும் அவங்க கண்களில் குற்றம் ஆயிடுச்சான் கண்டு முட்டும் சிவ சிவான்ற மந்திரத்தை கேட்டுட்டாங்கன்னா கேட்டு முட்டாயிருச்சான் அது கேட்கக்கூடாதுங்களே காதலை என்ன கட்டி வச்சிருப்பாங்க மணி கட்டி வச்சு ரெண்டு காதலையும் மணி கட்டி வச்சிருப்பாங்க அந்த அவங்க ஏதாவது அந்த மந்திரத்தை சொன்னாங்கன்னா மணி ஆத்திடுவாங்க இப்படி ஒரு காலம்லாம் இருந்துச்சு மகாராஜ ஆதிசங்கராச்சாரியார் நாவக்கரச பெருமான் காணசம்பந்தமூர்த்தி பெருமான் இவங்கெல்லாம் வரலேன்னா நாம் எதை பார்த்துருக்க முடியாது இந்த சனாதன தர்மத்தை மீண்டும் இது போல பார்த்துருக்க முடியாது நம்முடைய நம்முடைய சனாதன தர்மம் காலத்து மதமாற்றம்ன்றது ரொம்ப இயல்பாக நடந்திருக்கு தேசம் முழுக்க ஒரு சமயம் பௌத்த மதமாக மாறியிருக்கு தேசம் முழுக்க சமண மதமாக மாறியிருக்கு அதனால மதமாற்று நமக்கு புதுசு இல்லை தாண்டி நம்முடைய இந்த சாஸ்திரங்களுடைய வலிமை மகான்களுடைய தவம் அது அப்படியே இன்னைக்கும் அச்சுக்கொலையாக வச்சிருக்கோம் பக்கரமா வச்சிருக்கோம் முட்டு இலை என்று அறிந்து சங்கை மோசிப்பாயே இந்த சந்தேகத்தை நீக்கிக் கொள்வாயாக ஒரு தரம் படிச்சிடலாம் சுத்தமாம் சத்துவமே ஒரு சேர்ந்தே படிக்கலாம் சத்துவமே உண்மையாகும் துகள் இருப்போனால் மனம் என் சொல்லும் போங்கோம் வர்த்தமானத்தில் வந்த உணவை உண்டார் வருவதும் போவதும் நினைத்து மகிழார் வாடார் கர்த்தரால் அகத்தையை விட்டு அகத்தாங்கி கரண விருப்பிகள் அவஸ்தை காண்பாராகி முத்தராய் இருக்கடுமாம் உசிக்கும் கூடும் கேள்வி முடிஞ்சு நாலாவது கேள்வி முடிஞ்சு ஐந்தாவது கேள்வி இன்னும் விவகாரமா கேக்கிறார் இதே கேள்வியினுடைய ஒரு ஒரு டெவலப்டு கேள்விதான் அது வரக்கூடிய கேள்வி இன்னும் கொஞ்சம் விரிவா அதை கேட்கிறார் விவகார வேலையெல்லாம் சமாதி என்றால் விகற்பமன்றோ மனம் ோ விட்டால் அவதானோ என்றாயில் அதற்கு ஒரு திட்டாந்தம் கேள் ஆசை கொண்டு நவமாக பரபொருடன் தன்னை கூடி நயந்த சுகம் அபவித்த நாரிணம் தவமாக மனை தொழில்கள் செய்யும் போதும் தழுவி அனுபவித்த சுகந்தனை விடாதே தவம் ஆன தவமாக இருக்கா ஆகதான் இருக்கு அழுவை அனுபவித்த சுகந்தனை மறந்து விடாதே என்று விடாதே என்று விடாது விவகார வேலையெல்லாம் சமாதி என்றால் விகற்பமன்றோ ஒரு கேள்வி மனம் அழைந்து விடாதோ ரெண்டாவது கேள்வி விட்டால் அவதானம் அழுகுமன்றோ மூன்றாவது ஒரு கேள்வி என்றாயாகில் இது இந்த கேள்விக்குள்ளே எத்தனை கேள்வி இருக்கு மூன்று கேள்வி விவகார வேலையெல்லாம் சமாதி என்றால் விகற்பமன்றோ மனம் அலைந்து விடாதோ விட்டால் அவதானம் நடுவுமன்றோ என்றாயாக அதற்கு ஒரு திட்டாந்தம் கேள் இது வழி வழியாக சொல்லிட்டு வர திட்டாந்தம் ஆசை கொண்டு தவமாக பரவருடன் தன்னை கூடி அயந்த சுகம் அனுபவித்த ஹாரி நெஞ்சம் தவமாக அனைத்தொழிகள் செய்யும் போதும் தழுவி அனுபவித்த சுகந்தனை விடாது கேள்வி முதல்ல என்னன்னு பார்ப்போம் என்ன சமாதி அதாவது யாருக்கு சமாதி அதாவது ஜீவன்முக்தானியானவர் விவேகமுக்தி அடையும் வரையிலும் பிராரத்த கர்மத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த போக பிராரத்த போகிக்கும் பொழுது அவர் சமாதி அவத்தையில் இருக்கிறார் அது தீர்ந்த நிலை விடா அப்படின்னு அதான் விவகார வேலையெல்லாம் சமாதி அவர் என்னவ கரண விருத்திகள் அவத்தை காண்பாராகி முத்தராய் இருக்கடுமாம் அப்படின்னு சொல்றீங்க அப்ப அவர் வந்து சமாதி அவஸ்தையிலேயும் இருப்பார் அப்புறம் என்னது இந்த க கரண விருத்தி அவத்தையும் காண்பார் அப்படின்னு சொன்னீங்க ரெண்டு வேலையை ஒரே நேரத்தில் ஒன்றும் செயல்படாமல் இருக்கிறது மற்றொன்று செயல்படுறது எப்படி சாத்தியது செயல்படாமல் இருக்கிறதும் செயல்படுறதும் ஒரே நேரத்தில் சாத்தியமா நிகர்ப்பன்று இது வந்து எப்படி இருக்குது ரொம்ப வேறுபாடாக தென்படுகிறது முரண்பாடாக தென்படுகிறது மனம் அலைந்து விடாதோ அப்போ அசையாமல் கொஞ்ச நேரம் நிப்பாற்றுறது அப்புறம் அசைக்கிறது இது ஒன்றடுத்து ஒன்று தான் செய்ய முடியும் ஒரே நேரத்தில் எப்படி செய்ய முடியும் மனம் அலைந்து விடாதோ அவதானம் அவதானம்ன்றது என்னது இந்த கவனம் எதில் வஸ்துவிலே நிலைத்திருக்கக்கூடிய அந்த கவனம் அது என்ன ஆகிடும் நழும் என்றோ அது விட்டு போகும் அல்லவா என்ற என்ன சொல்கிறாரு ஒன்று கர்மத்தில் புறவர்த்தி மற்றொன்று சமாதி அவஸ்தையில் இருத்தல் செயலருக்கு இருக்கல் இந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் சாத்தியமாகுமா அப்படி சாத்தியமானால் முதல்ல கேட்ட கேள்வியினுடைய வேறு ஒரு உருவம் தான் இது முதல்ல என்னென்னால் மனம் இருக்குதா மனம் இல்லையா மனம் இருக்குதுன்னு சொன்னால் அவர் ஜீவன் முக்தர் கிடையாது மனம் இல்லைன்னு சொன்னால் எப்படி பொங்கல் தரையும் அதையே மீண்டும் வேறு ஒரு உருவத்தில் இப்போ கேட்குறாரு என்ன உருவமாக கேட்குறாரு சமாதி அவஸ்தையில் இருக்கிறதா கனண விருத்திகள் அவற்றை காண்பதா இதில் எதில் அவர் இருக்க முடியும் அப்படி இருந்தால் ஒன்று கொண்டு முரண்பட்ட செயல்களாச்சே அப்படின்னு இப்போ என்ன பதில் சொல்கிறாரோ அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை மட்டும் சொல்கிறார் என்னை அதோட சொல்லி விடயம் சொல்லிடுற இந்த கதை வந்து நாம் என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிற தவறுகள் இருந்தால் மன்னித்தரளும் இது பெண்களை நாம் வந்து ஒரு போகப்பொருளாக சொன்னதுனாலையே இந்த இந்த எக்ஸாம்பிளில் தவறாக புரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன் யாரு நம்ம காந்தவராய சுவாமிகள் இந்த உருவகத்தை இந்த திருஷ்டாந்தத்தை சொல்கிறப்ப தவறான சிந்தனைகள் சொல்லலை ஆனால் விளக்கத்தை நாம் படிக்கிறப்ப தவறான சிந்தனையில் படிச்சுட்டோம்ன்றதான் என்னுடைய அபிப்பிராயம் விளையாட தான் வந்துச்சுக்கோம் அது என்னன்னு சொல்கிறேன் இந்த நவமாக அப்படின்னா புதிதாக நவமாக புதிதாக பல உருடனா தனக்கு மேலான புருஷன் தான் உயர்வாக மதிக்கக்கூடிய தன்னுடைய கணவன் தன்னுடைய புருஷன் இந்த ரெண்டு அர்த்தத்தை சரி பண்ணிட்டாலே மற்றதெல்லாம் சரியாயிடும் ஒரு ஒருத்திக்கு கண்ணியாக இருக்கிறவன் இப்போ கல்யாணம் ஆகியும் புதுசாக கல்யாணம் ஆகி அவள் தன் தெய்வமாக வழிபடக்கூடிய தன்னுடைய நாயகனாகியவனுக்கு பரபூருடன் பேர் பரன்ற சொல்லுக்கு வேறேன்னு அர்த்தம் எடுக்கலாம் பறன்ற சொல்லுக்கு மேலான அர்த்தம் எடுக்கலாம் ஏன் நம்ம எந்த அர்த்தத்தை எடுத்தால் நல்லாயிருக்கான் ஏன்னா பின்னாடி தபமான மனைத்தொழில்கள்னு போட்டிருக்கே அப்போ வேறதோடன்ற அர்த்தத்தை எப்படி சர்வசாதாரணம் எடுக்க போச்சு இந்த பெண்கள்லாம் நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க யாருமே கேட்கலைங்க யாருமே கேட்கலை கேட்க இந்த ஆணும் பெண்ணும் சமமும் சொல்லி அங்கே மவுண்ட் ரோடில் பிளக்கால் குடிச்சிட்டு போய் போராட்டம் நடத்துறதில் இருக்கிற கூடிய அந்த ஒரு இது இந்த மாதிரி விஷயங்களில் படித்து புரிந்து கொள்வதில் இல்லாமல் போச்சேன்னு எனக்கு வருத்தம் புரியுது ஆணும் சொல்லி போராடுறதில் கொண்டு போய் சமத்துவத்தை காக்க வேண்டியதில்லை நம்ம வாழும் காலத்திலேயே நம்முடைய அறிவு கூர்மை அறிவுத்திறனை வழிப்படுத்துகிறாலே எதுவும் ஆகிடுறோம் அது ஒன்று கேட்டுப் பெறுவதில்லை நம்முடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறனாலே நாம் எதுவும் ஆகிடுவோம் சமமாகி விடுவோம் நாம் சக்தி இல்லையே சிவம் இல்லை ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணியே காட்டிட்டாங்க அதனால் நமக்கு குண எண்ணம் புறம் எப்படியே போகுது போராடித்தான் திறணம்ன்ற எண்ணத்துக்கு போயிட்டோம் அப்படி இல்லை இங்கே விஷயம் வந்து புதிதாக திருமணம் நடைபெற்ற கன்னிப்பெண்ணானவள் தான் மேலாக வழிபடக்கூடிய குருடனை அதை முதல் தடவை அவளுக்கு அந்த அனுபவம் கணவனை கலந்த அனுபவம் கிடைத்திருக்கிறது நயன்துகம் அது அவள் பெற்ற அந்த சுகத்தை அனுபவித்த நாரி நெஞ்சம் அந்த பெண்ணுக்கு அது மனசில் பதிய முதல் தடவை பதிய அதை எந்த காலத்தையும் அவளால் என்ன பண்ண மறக்க முடியாது அப்போ அந்த அனுபவம் பெற்றுவிட்டு அதாவது முதல் இடவுன்னு வச்சுக்கோங்க முடித்து வந்து தன்னுடைய வீட்டு வேலைகளை செய்ய வர்றான் என்ன வீட்டில் வீட்டை கூட்டுறது பெருத்துறது சமையல் மற்ற எல்லா துணி துவைக்கிற எல்லா வேலையும் செய்யணும் கிணவன் வேலைக்கு போயிட்டு வரான் அப்போ வந்து வீட்டில் மற்றவர்களுக்காக சாப்பாடு போடும் பொழுதோ மற்ற வேலைகள் செய்யும் பொழுதோ அந்த முதல் முதல் அனுபவித்த அந்த இன்ப அனுபவமானது அவளுக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் இடையிலடையில் அது வந்து போய்கொண்டே இருக்குது அந்த அனுபவம் ஒரு பொழுதும் அவளை விட்டு என்ன பண்ணாதான் நீங்காது என்று சொல்லப்பட்டான் ரெண்டு அனுபவம் ஒரே நேரத்தில் நடக்குது ஒன்று கர்ம பிரவருத்தி அவளுடைய தவமான மனை தொழில்களை செய்து கொண்டிருக்கிறான் இன்னோடு வந்து என்னது அந்த இன்பம் அனுபவம் தந்த ஞாபகம் அவளை விட்டு நீங்கவே இல்லை அது வந்து போகிற அனுபவம் இல்லை அது அவ்வளோதான் அது கிடைச்சாச்சு அதுபோல மெய்பொருளை நாயகனாக எடுத்துக்கொண்டால் இந்த ஜீவாத்மா ஆத்மசாதகனாக இருக்கூடிய ஜீவாத்மா சமாதி அவஸ்தையில சேருவதைத்தான் என்னான்னு சொல்றோம் இந்த களத்தல் அப்படின்னு சொன்னோம் ஜீவ பெருமை ஐக்கிய அனுபவம் ஒரு முறை ஏற்பட்டு விட்டால் அதுக்கப்புறம் அது நழுவுதல் என்பதற்கு அந்த வேலையே இல்லையா ஒரு பெண் கண்ணி கணவனை கலந்தாச்சுன்னா இப்போ வந்து என்ன இருக்க குடும்ப தலைமை அதுக்கப்புறம் எந்த வார்த்தை போயிடுச்சு இப்ப கண்ணின்ற சொல்லு போயிடுச்சு அது போல இந்த ஜீவாத்மாங்கிற சொல்லு இப்போ போயிடுச்சு எதோட கலந்தாச்சு பரமாத்மாவோட கலந்தாச்சு அந்த அனுபவம் ஒரு தடவை அதனாலதான் சமாதி அவஸ்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் சமாதி அவஸ்தை ஒரு முறை கட்டினால் அது மறந்து போகும் விஷயம் அல்ல நாம மற்ற மற்ற உலக விஷயங்களை அனுபவிக்கிற மாதிரி இன்னொரு தடவை கிடைக்குமா இன்னொரு தடவை கிடைக்குமா நம்ப பேர் நம்மக்கிட்ட கேள்வி இயக்க சாமி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிருச்சு அது அப்படி ஒரு ஃப்ளாஷ் அடிச்ச மாதிரி வந்து போயிருச்சு போயிடுச்சு சாமி அது ஒரு தடவை தான் கிடச்சிச்சு சாமி அதுக்கப்புறம் வரல சாமி அப்படின்னா அது போகிற அனுபவம் இல்லை அது அப்படியே ஒரு தடவை கிடச்ச கிடச்சதுதான் அவ்வளோதான் அப்படின்றது தான் நவமாக பரவுருடன் தனைக்கூடி அயந்த சுகம் அனுபவித்த லாரி நஞ்சம் நவமாக மனைத்தொழில்கள் செய்யும் போதும் தழுவி அனுபவித்த சுகம் தடை விடாது அந்த மெமரியிலிருந்து அது எப்பொழுதும் நீங்க போவதே கிடையாது அந்த சமாதி அவஸ்தையில் ஏற்பட்ட பிரம்ம அனுபவம் பிரம்ம சாட்சா்காரம் தான் கர்ம பிரவர்த்தியில் அந்த கர்ணவருத்திகள் அவற்றை காணும்பொழுது காரணத்தை கொண்டும் அதிலிருந்து அவதானம் நாது அவதானம் நழுவுும்ன்றோன்ற நழுவதே நழுவாது எது போல பிரத்யட்சமா ஒரு பெண்ணை எடுத்துக்காட்டி சொல்லி காட்டிய அரசு நிவகார வேலை எல்லாம் சமாதி என்றால் விகற்பன்றோ மனம் அலைந்து விடாதோ அவதானம் நழுவுமன்றோ என்றாயில் அதற்கு ஒரு திட்டாந்தங்கள் கீழ் ஆசை கொண்டு நவமாக பரவுருடன் தன்னை கூடி நயந்த சுகம் அனுபவித்த நாரி நெஞ்சம் தவமாக மனைத்தொழில்கள் செய்யும் போதும் தழுவி அனுபவித்த சுகந்தனை விடாது நீங்க பெண்களை எப்போ செக் பண்ண தெரியும்னா குடும்பம் பெருசாகி பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கணவன் வயசாகிட்டு போயிட்டு இப்போ இந்த அம்மாவுக்கு கணவனை பராமரிக்கிற வேலையும் இருக்கும் குடும்பத்தை பராமரிக்க மற்ற வேலைகளும் இருக்கும் பிள்ளைகள்லாம் கல்யாணம் வச்சு மருமக மருமக எல்லாம் வந்திருக்கும் வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரை வரும் அப்படி வர்றப்போ ஒவ்வொன்றா கிரட்டி விடுவாங்க பார்த்துக்கிங்களா அவங்க ஒன்று சண்டை போட்டுட்டு மாப்பிள்ள பொண்ணும் அதாவது மருமகன் ப பையன் வேறு இடத்துக்கு போவாங்க நல்லது வீட்டிலையே தனி கொடுத்தனை இருந்துக்குவாங்க இப்போ ஒவ்வொன்றா கலண்டுகிட்டு வர்றப்ப இந்த அம்மா எந்த பக்கத்தை எடுப்பா நீ குடும்பத் தலைவி எந்த பக்கத்தை சார்ந்திருப்பா கடைசி வரைக்கும் கணவன் பக்கத்தில்தான் சார்ந்திருப்பான் ஏன்னா கணவனை விட்டு போயாச்சுன்னு சொன்னால் அவள் ஆஃப் தான் ஆஃப் பார்க் தான் என்ன கிடையாது முழு மார்க் அவளுக்கு கிடையாது அதனால் கடைசி வரைக்கும் அவளுடைய கவனம் எதில் மாறாமல் இருக்குமா கணவனும் தானும் ஒன்று அப்படின்றதில் மாறாமல் இருக்கு அந்த மாறாமல் இருக்கிறதுனால தான் இது அது மாறி இருந்துச்சுன்னா வேறு பூதிகளாக மாறி இந்த நாள் சீதையை கொண்டு போய் அசோக கோணத்தில் சிறைய வச்சுட்டா ராவனை எவ்வளோ அவனை ஆசை வார்த்தைகள் காட்டி அவனுடைய மனசை மாற்றவும் பார்க்குறான் எல்லா முயற்சிகளும் நடக்குது அனுமன் தேடி போய் சீதையும் கண்டுபிடிச்சாச்சு சீதை முதல்ல சந்தேகப்படுறா திரும்ப அந்த கனையாளியை சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் கருத்தனால் நடந்த உரையாடங்களை சொல்லி பாருங்கள் ராமன் இங்கேருந்து அனுப்புகிறப்ப வெறும் கணையாளியை காட்டினா மட்டும் அவன் மசிஞ்சிட மாட்டான் ரெண்டு பேருக்கும் பெருசனாக நடந்த உரையாடல்களை சொன்னா தான் ஆள் தூது பண்றது நம்புவ சொல்லி வச்சுருக்கான் அது வேற யார குரங்குகிட்ட எல்லாம் சொல்லலை யார்கிட்ட தான் சொல்லி வைக்கிறான் ஆஞ்சநேயர் தான் அதை போட்டு கண்டுபிடிப்பா இருக்கது வேற நேற்று அனுமன் ஜெயந்தியா நேற்று நேற்று ஹனுமன் ஜெயந்தி அங்க கொண்டு போய் அங்கதான் அவன்கிட்ட சொல்லி வைக்கிறான் அதுவும் தெற்க போ அப்படின்னு சொல்லி அனுமனுக்கு பணிக்கப்படுது அங்கதன் தலைமையில நாலு திசைகளுக்கு நாலு துரங்கப்படைகள் அனுப்பப்பட்டாலும் தெற்கு திசையில போற அனுமனு கிட்டதான் எதை கொடுக்கிறான் கணையாளிய கொடுக்கறான்னா அப்ப ராமன் எவ்வளவு தெளிவா இருக்கிறார் சீதை எந்த பக்கம் போயிருக்கிறா யாரால சீதையை பார்க்க முடியும் அதெல்லாம் தெளிவாகி அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்கன்னா தலைவன் எப்படிப்பட்டவனா அனுமன் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு செயல் வீரன் அந்த செயல்வீரனை பார்த்து கண்டுபிடிச்சு அவனை இயக்கக்கூடிய ஒரு செயல்வீரன் யாரு தலைவன் யாரு ராமன் அப்படி தெளிவா இயக்கி இந்த குரங்கு கூட்டம் எல்லாம் மகேந்திரி மலையிலேயே நின்றுகிடுச்சு ஒன்று ஒன்னொன்று சொல்லுது மொத்தம் நூறு தூரமா இலங்கை தீவு நான் ஐம்பது காலம் நான் அறுபது காலம் மீதி யாரை தாண்டுவாங்க அப்போ இந்த ஜம்பவான் சொல்லுதுன்னா நூறு கால திருநெல்லாம் தாண்டுவேன் ஆனால் இப்போ எனக்கு வயசாகிடுச்சு முடியாது இன்னொரு தங்கதன் என்ன சொன்னால் நான் நூறு கால திருநாள் தாண்டுவேன் திரும்பி வர முடியாது அப்படின்னா இப்போ யாருக்கு மட்டும் அது முடியுது அனுமன் அனுமன் ஒன்று வாயவே சிறக்கலை ஜாம்பவான் சொல்லி எல்லா குரல்களும் போய் அவனை தூண்டி விடுறாங்க உன்னால தான் முடியும்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே நீ ஏற்கனவே சூரியனையே பழமாக நினைத்து தாவி சென்று பறிக்கச் சென்றவனானே அதுபோல் ஒன்னால் இந்த இந்த தூரத்தை தாண்டுதல் என்பது தாண்டுதல் என்பது மிக லேசாக முடியும் பறந்து போவளை தாண்டு ஹை ஹீப் அப்படின்றார் மிக மிக அதிகமான தாண்டுதல் நீளம் தாண்டுதல் அப்போ இவனுக்கு தான் அது கொடுக்கப்படுது ஆஞ்சநேயரும் அதை ஒத்துக்கிறார் ஒத்துட்டு அந்த பணியை செவ்வணை செய்து முடிக்கிறப்ப சீதையை கண்டுபிடிச்சார் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போற போ போராட்ட அங்கே போய் அவள்கிட்ட சொன்னால் அவ்வளோ ராவணன் அனுப்பின மாயாளர் ஒருத்தனாக இருக்குன்னு சொல்லி சந்தேகப்படுறான் கனியாளி முதல்ல ராமராம மந்திரத்தை சொல்கிறார் அப்புறம் கனியாளியை காட்டுறார் அப்புறம் உரையாடல்களை சொல்கிறார் எல்லாம் மங்களகரமாக முடிஞ்சிச்சு நம்பிக்கை ஏற்பட்டாச்சு இப்போ திரும்பி போகணும் அவள் சொல்லிட்டா மொத்தம் பன்னெண்டு மாதம் நேரம் கொடுத்துருக்காள் பத்து மாதம் எல்ரெடி முடிஞ்சிருச்சு நீங்கள் இந்த ஒரு மாதத்துல வந்து என்னை மீட்காவிட்டால் நான் என்ன பண்ணிடுவேன் இங்கேயே ஆத்மஹத்தி செய்து கொள்வேன் என் உயிரை நான் இங்கே தியானம் செய்வேன்னு சொல்லிட்டா இ நீ அதெல்லாம் கவலைப்படாதமா உடனடியாக போய் எல்லாம் தயாராக இருக்கிறோம் நாங்கள் அந்த படைகளை கொண்டு வந்து உன்னை மீட்கிறதான் எங்களுடைய வேலைன்னு சொல்லிவிட்டு உறுதி கொடுக்குறாரு சரி ராமனுக்கு ஏதாவது செய்தி கொடுக்கணுமா அப்படின்னா தலையில் இருந்த சூடாவணியை கொடுத்தா இந்த ஜடை கூட வச்சுருந்தா பத்திரமா அவங்க அப்பாவுக்கு சொத்து போட்டுருக்கு பத்திரமா வச்சுருக்கா அதை கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னா இவளும் உரையாடன்னு சொல்லணும் உரையாடன்னு சொல்லிட்டார் ரெண்டு பேருக்கு நடந்த அந்த இவர் அனுமன் போய் பொய்யா போய் சொல்லிடக்கூடாது இல்லை இவர்கிட்ட இருந்து ரெண்டு உரையாடல்களை வாங்கிக்கிறார் அப்புறமா அவன் சொல்கிற ஒரு ராமன்ட்ட ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு அப்படின்றார் நீங்கள் போ நீ போகிற திரும்பி போகிற உனக்கு ஏதாவது நடக்கலாம் அவங்க திரும்பி நீங்கள் என்னை மீட்க வர்றப்ப ஏதாவது நடக்கலாம் ஒருவேளை இது தவறுந்து போய்விட்டால் இந்த முயற்சி தோல்வி அடைந்து விட்டால் நான் இங்கே ஆத்மவர்த்தி செய்து விடுவேன் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆனால் கங்கையில் ராமன் என்னுடைய பேரை சொல்லி தன்னுடைய மனைவிக்காக எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும் அது ஒன்று அதாவது எனக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை முறையாக எங்கே செய்யணும் கங்கையில் செய்யணும் அது ஒன்று ஏன்னா அந்த சொந்த உற்றக்கூடாது ரெண்டாவது இந்த கல்யாணம் முடிச்ச அன்னைக்கையை மன நான் மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருந்தேன் பக்கத்தில் உட்காந்து அந்த மணவளனாகிய ராமன் என்ன சொன்னால் என் மூக்கிய முக்கிய பார்த்தான் பார்த்துட்டு கடைசியில் கையை நீட்ட சொல்லி ஒரு என்ன சொன்னாங்க சத்தியம் பண்ணி கொடுத்தான் அந்த சத்தியத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்து அப்படின்னா என்ன சத்தியமாக இருக்கும் விட மாட்டேன் அந்த ரெண்டு அவங்க அப்பா தசரத மகாராஜா மூன்று மனைவிகள் அபிஷியலாக இருக்குது ராஜாக்கள் எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அவங்க போகிற தேசத்தை வெற்றி கொள்ளும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண்களை மணந்து கொள்வது அவங்க வழக்கமாக இருந்தது யாரும் அவங்கள என்ன பண்ண முடியாது கேட்க முடியாது உங்கள் அப்பாவே அப்படி இருக்கார் இப்போ நீ இன்னும் அவனோட பலவானாகவும் அறிவாளியாகவும் இருக்கிற அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டான் ஆசைப்பட்டுட்டோம் கல்யாணம் பண்ணியாச்சு நீயும் அந்த கோதக்கத்தை என்ன வந்து சரி அந்த சிவதனுசை என்ன பண்ண உடைத்து என்னை மனந் மணந்து வந்துட்ட ஆனால் உனக்கு வாங்கப்பட்டா இதுக்கு அடுத்து உனக்கு திருமணம் நடக்காது என்பதற்கு எனக்கு என்ன உறுதி நான் உன்னைய மனையாளாகத்தான் தொடர்ந்து இருப்பேன் என்பதற்கு என்ன உறுதி வேறு யாரும் ஏன்னா கணவனுக்கு எப்படி இந்த பொண்ணு தனக்கு மட்டும்தான் கொண்டாடியா இருக்கணும்னு நினைக்கிறாரோ அது போல யாருக்கும் உரிமை இருக்கு மனைவிக்கும் இவள் தன்னுடைய கணவனாக மாத்திரம்தான் இருக்கணும்னு ஏன் இருக்கக்கூடாது கற்பு நிலை என்று சொல்ல இரு கட்சிக்கும் வந்து பொதுவில் வைப்போம் யார் சொன்னது பாரதியார்தான் முதல்ல நாயத்திறந்து சட்டம் போட்டு கேட்டார் கற்புன்னு சொல்றீங்களே சொல்றீங்களே பொம்பளைகளுக்கு மட்டும் கற்பூன்னு சொல்றீங்களே ஏன்னா ஆசிலேயர்களுக்கு கற்புன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்றார் அது இது கேட்டது இது எப்ப பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சீதை கேட்டு மேடையில் மனவரையில மேடையிலே என்ன பண்ணியிருக்கா மௌனமா இருந்துட்டான் இது குறிப்பால பார்த்துருக்கிறா ராமன் என்னமோ முகம் மாடி இருக்கு சந்தோஷமால இருக்கணும் அன்னைக்கு முன்பு போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க மாடத்துல இருந்து பாக்குறப்ப அண்ணளும் நோக்கினா அவளும் நோக்கினான்ற முகம் கொண்டு நோக்க மாட்டேங்க என்ன பிரச்சனைய யாராவது அங்க கூணி யாராவது வந்து கிளப்பி விட்டாங்களா என்ன ஆச்சுன்னு தெரில அப்போ புரிஞ்சுக்கிட்டான் கை நீட்டுன்னு சொன்னானா இந்த ஈர்ப்புறவுக்கு இரு மாதவை சிந்தையாளும் தொடன் என்ற செவ்வரம் திருச்செறி சாற்றுவா யாரிடம் இதை மட்டும் அவளுக்கு ஞாபகப்படுத்துகிறான் சரியம்மா நான் ஞாபகப்படுத்தினுட்டு வணங்கிட்டு போயிட்டான் இங்கே என்ன என்ன சொல்ல வர்றா அதனால என்ன சொல்ல வர்றா இவனா செத்து போப்படா அதாவது அவங்க திரும்பி வரலேன்னா மேற்குரிய சரியான சந்தர்ப்பம் அமையலைன்னா இவள் ஆத்மக்தி செய்து விடுவார் அதில் இந்த ரெண்டு இந்த இக்குரதைக்கு இரு மாதிரி சிந்தையாளத்தோட கிராமனுக்கு போய் சொன்னதுனால என்ன நடக்க போகுது சொல்லுங்க என்னது அவரு ராமர் வந்து சண்டை ஓட்டோ திரும்பி எங்க போயிடுவார் அயோத்திக்கு போயிடுவாரு அயோத்தியில் பீடர் அவருடைய ராஜ்ய தெரிவாளத்துக்கு ராஜாவை பட்டாபிஷம் செய்து வச்சுவாங்க பட்டாபிஷம் கொண்டாட்டம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அப்ப என்ன பண்ணி வச்சுட்டு தான் பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் பட்ட மகிங்கையோடு சேர்ந்து தான் பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கிற கதை அப்போ இவன் சொன்ன நான் நான் இறந்துட்டேன்னா அவன் என்ன ஆகக்கூடாது ராஜாவை ஆகக்கூடாதுன்னு சொல் அப்படி அந்த மனசில் இருக்க என்னை நீ கல்யாணம் பண்ணியிருக்கு என்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் இந்த பிறவியில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் எந்த யாராலும் தொடங்கு ஞாபகம் கொடுத்து அது அவருடைய விருப்பம் ராஜா குடும்பங்கள் அப்படின்னா விடமாட்டேன் அப்படின்னா விடமாட்டேன் திரும்பியும் பாருங்கள் அந்த கொடுத்த வரத்தை காப்பாற்றுவதில் அந்த மன்னான் வந்து சொல்லிட்டான் இல்லையா என்னது மன்னான் குடும்பத்தில் சண்டை வந்து நான் என்ன தசரத சக்கரவர்த்தியினுடைய மகன் ராமன் நினைச்சியா மாத்தான் வீட்டுக்கு சென்று வந்த வனையை வைத்து வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லி கேளவான் பேசுறதுனால அதெல்லாம் கூட சாமி சொல்கிறார் ராமன் ராமனை பொதுஜனங்கள் வசை பாடினார்கள் இந்த சொன்ன வார்த்தை சொல்கிறாங்க சாமி அதையும் அவர்கள் வந்து எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் சத்துவ குணப்பிரதானிகள் சக சகஜமா கோபப்படுவது கிடையாது அதுக்கு அந்த ஒரு ஒரு குடி குடிமகனுடைய ஒரு சொல்லுக்கு மரியாதை கொடுத்து தவறான எடுத்துக்காட்டாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக சீதை கையோடு எங்கே அனுப்பிச்சிட்டான் விஸ்வாமத்தவர் சரி வால்மீகி ஆசிரமத்துக்கு லட்சுமணனை கொண்டு போய் விட சொல்லிட்டேன் நிறை மாத அது பத்திரமான இடம் கொண்டு போய் விட்டாச்சு வந்த பின்னாடி ராமன் எப்படி இருந்தான் யாரும் பேசல ராவன் எப்படி இருந்தான்னு தெரியுமா சவ வாழ்க்கையாக இருந்தான் மனைவி போயாச்சு இப்ப ராஜாவாக தான் இருக்கிறான் ஆனா ராஜ போகங்களை அவன் அனுபவிக்கவில்லை அரசவையில இருந்து அந்த தன்னுடைய கடமைகளை சேர்ந்ததுக்கு ராஜா அந்த புறத்துக்கு அவன் தவ வாழ்க்கை படுக்கையில் தான் படுத்தானாள்ான் நெத்தை படுக்கலை தனித்து இருந்தான் விரதம் இருந்தான் அவன் மனைவி போயிட்டு ஆலயத்ததற்காண்டி இங்கே இருக்கக்கூடிய சுழ அனுபவங்களை அனுபவிக்கிறது கிடையாது இதுதான் அந்த ராமனை இன்னைக்கு வரைக்கும் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நினைப்பதற்கு காரணம் இந்த நாட்டினுடைய நாயகர்களில் ராமனு சீதையும் என்றைக்கும் அழியாத இடம்பெற்றிருக்கிறார்கள் நாம் நாம் யாருடைய வாழ்க்கையை எடுத்துக்கணும்னா இது போன்ற வாழ்க்கையை யார் யாரை வாழ்க்கையவோ நாம என்ன பண்ணிடக்கூடாது முன்னுதாரணமா எடுத்து வாழ்ந்துடக்கூடாது ஞானிகளாக வாழ் அவதார புருஷர்கள் ஞானிகள் அப்புறம் கர்ம வீரர்களாக வாழ்ந்தார்கள் செயல்படுவதிலும் அவர்கள் மிகச் சிறந்தவர்கள் அரசியல்களை செய்வதிலும் சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இப்ப இந்த பெண்களை பற்றி வந்த விஷயத்துல இவ்வளவு சொல்ல வேண்டியதாயிடுச்சு விவகார வேலையெல்லாம் சமாதி என்றால் விகற்பம் என்றோ மனம் அலைந்து விடாதோ விட்டால் அவதானம் நடுகுமன்றோ என்றாயில் அதற்கு ஒரு திட்டாந்தன் கீழ் ஆசை கொண்டு நவமாக பரவுருடன் தன்னை கூடி நயந்த சுகம் அனுபவித்த ராதி நெஞ்சம் செய்யும் போதும் தழுவி அனுபவித்த சுகந்தனை விடாதே ஜீவாத்மாவை எல்லாத்தையுமே என்ன பெண் பெண் அம்சமாகத்தான் நினைச்சுக்கிறோம் சொல்றாங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்துல என்ன சொல்றாங்க அடியார்கள் எல்லாமே யார் பெண்கள் தான் சொல்றாங்க தாசன் இறைவனுக்கு நாமெல்லாம் தாசன் தான் சொல்றாங்க இந்த திருப்பாவை திரும்பாவை முதல்ல ஆண்டாள் ஆட்சியார் திருப்பாவை எழுதியாங்க நாவத்தரிச பெருமான் சரி மணிக்க மணிவாசக பெருமானுக்கு கட்டாயம் ஆயிடுச்சு என்னது சைவத்துக்கு அது ஒரு காத்தியாயனி விரதம் மேற்கொள்வதற்கு சைவ பிள்ளைகளுக்கென்று ஒரு பாட்டு தேவைப்பட்டுருச்சு கட்டாயமா எழுத வேண்டிய நிலையில ஆயிட்டார் அவர் பிறப்பாளர் உடம்பான என்னதா இருக்கார் ஆன்மவனா இருக்கார் ஆண்டாவன ஆட்சியார் பிறப்பான இயல்புளை என்பதை பெண்ணா இருந்ததுனால அவளுக்கு அந்த பாட்டு சரளமாக வந்துருச்சு ஆனால் மணிவாசக வருமானுக்கு தன்னை பெண்ணாக பாவித்து எழுதுறதுன்றது செகண்ட் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் மாதிரி வராது திருப்பாவை படிக்கிறப்பையும் திருவம்பாவை படிக்கிறப்பையும் அந்த வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம் திருப்பாவையில் அந்த பெண் தன்மை இயல்பாக வருவது அதாவது இறைவனை காதல் செய்வது என்பது மிக இயல்பாக இருக்கும் திருவம்பாவையில் இலக்கியத்தன்மை மேலோங்கி இருக்கும் எது குறைஞ்சு போயிடும் பெண் தன்மை என்பது அதில் குறைவோக்கு தெரியும் ஆனாலும் ஜீவர்கள் அனைவரும் இறைவனுக்கு எதிர்போன்றவர்கள் தான் ஆ நாம் எல்லோரும் அவனுக்கு கட்டுப்பட்ட நாயிகள் அதில் இந்த மாதிரி இறைவனோடு ஏற்படக்கூடிய அந்த அனுபவத்தை சமாதி நிர்விகல் சமாதி அனுபவம் ஜீவன் முத்தர்களுக்கு அது முறை ஏற்பட்டால் அது ஒரு பொழுதும் நீங்காது இருக்கும் அதனால் அந்த அந்த அவஸ்தையில் சமாதி அவஸ்தையில் இருந்து நழுவும் ஆட்டார்கள் விகற்பம் இல்லை இதில் வேறுபாடும் இல்லை மனம் எல்லா பிரவர்த்திகளும் செய்தாலும் ஒருபொழுதும் இந்த நினைவு நீங்காமல் உறுதியாக இருக்கும் என்று சொல்லி இந்த கேள்விக்கு அவர்கள் சாமி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் மற்றது அடுத்தவர்கள் பார்ப்போம் தானாகவணும் <Sess> சரணாகுவானும் <Sess> <Sess> <Sess> <Sess> <Sess> விளங்கட்டும் எதற்காக நான் ஒருவரோ இருப்பவனாக மூகவரையிலும் அமைத்து நிலவட்டும்